ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமாூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மேவ மாத பித்தமே சாா் மேவிரவிணம் மேவெவோயோ வம்ச ரிஷிபோ மஹோ நமோ குருபியோப்பிர பிரத்தகோவ் வாமஸ்மி ஓ பணேயமே பசியே கட்சிரங்கை வாசி வியசேமேவா இோ வூஷா விவே स्वस्तिन स्वस्तिनो ோஸஸ் ஓவிரமயாத் சேவஸ்வீ புரே கிரீடா யீவஸ் ஜாத்தம் சகலம் விச்சித் ஆதாரமண்டி புரத்த உபன பிரம்ம வித்யையை உபதேசம் செய்து உபதேசம் பண்ணுறது எப்படின்னா நிதித்தியாசனத்திலேயே பிரம்மத்தோட லக்ஷணத்தை சொல்லி பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணியாச்சு ஓங்காரத்தையும் சப்போர்ட்டாக வைத்துக்கொண்டு ஓங்காரத்தையும் ஒரு பற்றுக்கோடாக பிடிப்பாக வைத்து கொண்டு இந்த பிரம்ம தத்துவத்தை தியானம் பண்ணலாம் அப்படின்னு உபதேசம் பண்ணினார் இந்த பிரம்மந்தான் ஜீவனாக இருக்குது ஜாகிரத அவஸ்தையில் இந்த சரீரத் இந்த பிரம்மன்தான் ஜீவனாக இருந்து இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு ஜாகிரத அவஸ்தையில் எல்லா விதமான கர்மங்களையும் கர்ம பலனுடைய போகங்களையும் கொண்டிருக்கிறது இதே ஜீவன்தான் ஸ்வப்னாவஸ்தையிலையும் ஸ்வப்னா போகங்களை அனுபவிக்கிறது சுஷுப்தியில் எந்த கர்த்தத்துவமோ போக்திருத்துவமோ இல்லாமல் அமைதியாக இருக்கிறது அது பிரம்மன் இடத்துல ஒடுங்கி இருக்கிறது இப்படி சொல்லியிருக்கு கடைசியாக பார்த்தோம் மறுபடியும் மறுபடியும் இந்த சரீரத்தோட சம்பந்தம் வைக்கிறது கர்மாக்களை பண்ணுறது போகத்தை அனுபவிக்கிறது திரும்ப தூங்கிறது திரும்ப முழிக்கிறது திரும்ப கனவு காண்றது புன புன ஜாகிரப்ன சுசுக்தியில் புறத்தையே எஸ்ட கிரீடத் புறத்திரையே கிரீடதி எஸ்டஜீவகா இந்த பிரம்மன்தான் ஜீரூபனாக ஜீவமாக ஜீவனாக இருந்து கொண்டு மூன்று அவஸ்தைகளையும் இந்த மூன்று சரீரங்களையும் வியாபித்து ஸ்தூர சூக்ம காரண சரீரங்களில் வியாபித்து ஜாகிரத சுவன சுசுப்தி அவஸ்தைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறது அதனிடமிருந்து தான் எல்லாம் இந்த விசித்திரமெல்லாம் தோன்றுகிறது இந்த பேத விசித்திரங்களெல்லாம் அதனிடமிருந்து தான் தோன்றுகிறது அதனிடம் இருந்துன்னா எதனிடம் இருந்து அந்த பிரம்மனிடமிருந்து அந்த பிரம்மன் பிரம்மனிடம் இருந்த ஜீவனிடமிருந்து விசித்திரம் தோன்றுகிறதுன்னு சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லலை அப்படி சொன்னா சரி வராது சிலதெல்லாம் ஆகையினால இந்த மாயா சக்தியிலிருந்து விசித்திரம் தோன்றுகிறது ஆனா இந்த விசித்திரத்துக்கு ஆதாரம் பிரம்மன் விசித்திரம்னா விதவிதமா இருக்கு சிருஷ்டி ஸ்திதி லயம் சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த சக்கரம் சுற்றிகின்றே இருக்கு ஆனால் இது இப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்குன்னு தெரியாமல் அதில் அப்படியே இன்வால்வ் ஆகி எல்லாரும் அவஸ்தப்படுகிறார் இந்த வி வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே கவனிக்காம அதிலேயே அது அது உண்மையு நம்பி அதுக்குள்ளேயே இந்த பிரம்மன் மூழ்கி இருக்கிறது ததஸ்து ஜாத்தம் சகலம் விசித்திரம் அதுக்கு தான் ஆரம்பித்தேன் நேற்றுக்கு இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதம் சிருஷ்டி திருஷ்டிவாதம் இது வந்து அப்பைய தீட்சித்தர் சித்தாந்த லேச சங்கிரகா அப்படிங்கிற கிரந்தத்தில் இதை பற்றி விஸ்தாரமாக விசாரம் பண்ணியிருக்கார் திருஷ்டி சிருஷ்டிவாதா வேறு சாஸ்திர சித்தாந்த லேச சங்கிரகா அப்படின்னு அந்த புக்குக்கு போயிருக்கேன் புக்கே பெரிய தலஹானி மாதிரி இருக்கு ஆனால் சங்கிரகமாக அங்கங்கே கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் அப்படிங்குறார் சாஸ்திர சித்தாந்த லேச சங்கிரக ஆக இந்த சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தங்கள்லாம் என்ன எல்லாருக்கும் சித்தாந்தங்களையெல்லாம் சொல்லி கொடுத்தவர் அவங்கவங்களுக்கு அவங்கவங்க சித்தாந்தங்களை புஸ்தகமாக எழுதி கொடுத்தவர் அப்பய தீஷிதர் அவங்க சாஸ்திரத்தை எழுதி கொடுத்தவர் விசிஷ்டா சைவர்களுக்கு அத்வைதிகளுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்க சித்தாந்தம் என்னென்னு அவங்கவுங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் உங்கள் ஃபிலாசபி இதுதான்ப்பா ஓம் ஃபிலாசபி இதுதான் சரிதானே ஆமாம்ப்பா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காள் எங்கள் ஃபிலாசபி அப்படின்னு இப்படி இந்த அப்பைய தீக்ஷிதர் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய சித்தாந்தத்தை அற்புதமாக எழுதி கொடுத்துருக்கார் ஆனால் இந்த சாஸ்திர சித்தாந்த லேச சங்கிரெல்லாம் அத்வைத பிரதானம் இதெல்லாம் சம்பிரதாயத்தில் சன்னியாசிகள்லாம் நல்ல உத்தமமான சம்பிரதாயத்தில் இருக்கிற சன்னியாசிகள்லாம் விடாமல் படிக்கிறது பழக்கம் ஆஹா அதில் வந்து நான் இருக்கிறது சிருஷ்டி இருக்கிறதுனால எனக்கு அது விளங்குறதா நான் இருக்கிறதுனால சிருஷ்டியாக சொல்லி கடைசியில் எல்லாத்தையும் நெகேட் பண்ணுவோம் அதுவே ஒரு விஷயம் அது ஒரு அப்ரோச் திருஷ்டி சிருஷ்டிவாதா சிருஷ்டி திருஷ்டிவாதா அதனால் என்னென்ன எல்லாம் விசித்திரம்தான் இது வாஸ்தவமாக பார்த்தா இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது ஊர்த மூலம் அவாக்சாகம் யோ அஸ்வ சனாதனஹா உபனிஷத்துலாம் படித்தா தெரியும் நிறைய மந்திரங்கள்லாம் பல பாகங்கள் இருக்குது இதோடு நிறுத்திக்கிறோம் சகலம் விசித்திரம் ததஸ்து ஜாத்தம் அதுக்கப்புறம் அதை சொல்கிறார் ஆதாரமானந்த அகண்டபோதம் அந்த வஸ்துவை பிரம்மனை சொல்கிறார் தாரம் ஆதாரனால் சமஸ்ததாரம் அிந்தியாவாய நர்க்குணாய மகாத்மனே சமஸ்தகதாதார மூர்த்தயே பிரம்மணே நம இதெல்லாம் குழந்தையாக இருக்கிறவங்க சொன்ன ஸ்லோகங்கள் அதாவது அச்சித்தியாவக்தரூபாய அப்பெல்லாம் தெரியவே தெரியாது அர்த்தமே அச்சித்தியாவியரூபாய நிர்குணாய மகாத்மனே சமஸ்தகதார மூர்த்தையே பிரம்மணே நமஹா இது திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு இதை சொல்லிட்டு பஞ்சாங்கம் படிக்கிற பழக்கம் எப்பேற்பட்ட ஸ்லோகம் தெரியும் போது அச்சிந்தியாவிய ரூபாய அச்சிந்திய அவ்விய ரூபாய நிர்குணாய மகாத்மனே மகாத்மான்னு சொன்னா என்ன அர்த்தம் எல்லா ஆத்மாவுக்கும் ஆதாரமா இருக்கிறதுன்னு அர்த்தம் ஜீவாத்மா ஆதாரம்னு அர்த்தம் சமஸ்தெகதாதார மூர்த்தையே சமஸ்தகத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்துவை பிரம்மணே நமஹா பிரம்மத்துக்கு நமஸ்காரம் இப்படி சொல்லிட்டு தான் மற்றெல்லாம் பண்ணுவோம் அச்சிந்தியா வியரூபாய நர்க்குணாய மகாத்மனே சமஸ்தகார மூர்த்தையே பிரம்மணே நமஹா ஏதோ இந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வந்தது ஆதாரம் ஆதாரம்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஆதாரம் பாம்புக்கு கயிறு ஆதாரம் உண்மையில்லாத பாம்புக்கு கயிறு உண்மையான கயிறு எப்படி ஆதாரமோ அப்படி இந்த விசித்திரத்துக்கு ஆதாரம் அதுதான் எப்படி ஒரு ஸ்க்ரீன் படங்களுக்கு அந்த விசித்திரமான சினிமா காட்சிகளுக்கெல்லாம் ஆதாரமோ அப்படி அப்படி புரிஞ்சுக்கணும் இது மாதிரி இந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் எல்லாத்துக்கும் பேஸ் இந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸில் தான் மாய விளையாடு ஏகப்பட்டதெல்லாம் நல்லதையும் காட்டுறது நல்லதை காமிச்சா வித்தியா மாயா மோசமானதெல்லாம் காமிச்சா அவத்யா மாயா துக்கமெல்லாம் அவித்தியாமாயா துக்க காரணம் துக்க விஷயம் எல்லாம் அவித்தியா மாயா ஆஹா வித்தியா மாயா அவத்யா மாயா எல்லாம் நடந்துருக்கு ஆதாரம் ஆனந்தம் ஆதாரம் ஆனந்தமாக இருக்குது ஆனால் ஆதாரத்தை கவனிக்கிறதுல ஆதேயம் எல்லாம் துக்கம்தான் சுகம் மாதிரி இருக்கிற துக்கம் ஆனந்தம் அகண்ட போதம் போதம்னா என்ன உணர்வு அகண்ட போதம்னா என்ன அர்த்தம் பிளவுபடாத உணர்வு இடத்தாலும் காலத்தாலும் பொருள்களாலும் வரையறுக்கப்படாத உணர்வு இப்போ நம்ம மேலே அத்தனை பேர் வரையும் லைட்டு இருக்கு ஒரு ஒருத்தரையும் வியாபிச்சிருக்கு ஆனால் அதுக்கு வந்து அது எதுனாலையும் லிமிட்டட் இல்லை நம்ம பாடி மைண்டு பாடினால் இந்த வெளிச்சம் வந்து வரையறுக்கப்படுறதில்லை நான் கையை காட்டுறதுனால கையினால் வெளிச்சம் வரையறுக்கப்படுறதில்லை வெளிச்சம் இங்கே ரெண்டு ரெண்டு கைக்கும் இடையிலையும் இருக்கத்தான் இருக்கு இது எக்ஸாம்பிள் அது மாதிரி சைதன்யத்தை புரிஞ்சுக்கணும் கான்ஷியஸ்னஸ்ஸை ஆக ஆதாரம் ஆனந்தம் அகண்ட போதம் ஆஹ பிளவுபடாத unlimited pure consciousness எப்போவும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் உணர்வு ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கிற நம்ம அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கிற வஸ்து தான் ஆனந்த ஸ்வரூபம் ஆதாரம் ஆனந்தம் அகண்டபோதம் அதிலேருந்து தான் இந்த விசித்திரமெல்லாம் வந்திருக்கு அதில் சொல்கிறார் எஸ்மின் லயம் யாத்தி புறத்ரயஞ்ச எஸ்மின்ன யஸ்மின் யே எந்த புறத்ய புரத்ரயம் லயம் யாதி அந்த புரத்ரயம் என்ன ஜாகிரத்வப்ன சுசுப்தி காலம்புராதானே சொல்றோம் பிராதஸ்மரணத்துலி ஹிருதிசம்ம துவம் சச்சித் சுகம் பரமஹம்சகிம் துரீயம் ஜ சுப்தி அவைத்த என்னர்த்தைத்தி ஸ்வப்னாகர சுத்தம் அவத்தி இந்த விழிப்பு கனவு உறக்கத்தை என்னதுன்னா அவைத்தி அதை பிரகாசப்படுத்துகிறது பாதுகாக்கிறது அதனால தான் இந்த அவஸ்தைகள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் தத் பிரம்ம நிஷ்கலமகம் நச்ச பூதசங்க அகம் அந்த நிஷ்கலம் பிரம்மனாக இருக்கிறேன் பூதசங்கா ந அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இல்லை நான் அப்படின்னு காலம் பிற முதல் ஸ்லோகம் எழுந்தவுடனே இது பெட்லியே உட்காந்துன்னு சொல்கிற ஸ்லோகம் தான் சன்னியாசிகள்லாம் எழுந்தவுடனே உட்காந்துட்டு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் விவிதிஷா சன்னியாசிகளுக்கெல்லாம் இது விதி எழுந்தவுடனே காலம்புரை பெட்டில் இதை சொல்லுங்கோ அதுக்கப்புறம் தான் மற்ற விவகாரம் எல்லாம் பிராத்தஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புரதாத்ம துவம் ஆத்ம தத்துவத்தை தியானம் பண்ணுறோம் இப்படிதான் இந்த ஸ்லோகம் இருக்கு ஆஹ் புறத்ரயம் லயம் யாத்தி இந்த மூன்று புறங்களும் ஆதேயம் ஆதாரமான இந்த பிரம்மனிடத்தில் ஆதேயமான இந்த அவஸ்தாத்ரயங்கள் ஒடுங்குகின்றன எஸ்ன்லம் வரத்தயச்சினிமே இதுவரைக்கும் ஜீவனப்பத்தி சொல்லியாச்சு இனி இந்த சுஷ்டியை பத்தி சொல்லணும் ப்ரம்மண சொொல்லி சிருஷ்டியைச்சொல்லணும் ஆரம்பிக்கப்பட கீதையில் நம்ம பார்த்துருக்கோம் தத்த்பதம் தரிமாத்தி பூய தமேவாத்தியம் புருஷம் பிரபத்தே எத பிரவரு பிரசுத்த புராணி நர்மாணமோஹிசோஷா அதாத்மீத்திர்விமுகைத்தியமூடா பதமியசையே சூரிய தத்து சொல்லியும் அங்க சூரியன் பிரகிக்கிறது சைத்தன்ய சொல்தாசையே சூரிய நஷ்வாத்தி தாம பரமம் மம இது வந்து சைத்தன்யூ மமெவ்வாசோ ஜீவலோக்கே ஜீவூத்தன உடனே இது பண்ணுறார் நான் தான் ஜீவனாக இருக்கேன் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதனாத்தனஹா மனஷ்டானீந்திரியானி பிரகிருதிஸ்தானி கருஷதி சிருஷ்டியிலேருந்து வர இதுலேருந்து கொண்டு வரார் ந தத் சூரிய தத்தாம பரமம் என்ன அர்த்தம் அதுதான் என்னுடைய ஸ்வரூபம்னு அர்த்தம் இந்த ஸ்வரூபத்துலேருந்து தான் ஜீவன் வந்திருக்காங்க மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதனஹா மனஷ்டானீந்திரியானி பிரகிருதிஸ்தானி கருஷதி சரீரம் எதவா எச்சாப்புமீஸ்வரனீஸ் எச்சாப்புக்காமீஷரீத்யத்தனாதி வாஜு வாசையோஸ்பசனஞ்ச இதெல்லாம் ஜீவன் ப்ரமந்தா சரீரத்தில் ஜீவன இருக்கா சொல்கிற்லோகம் இதெல்லாம் பசியச்சுஷா எதந்தோ யோகிநயன பசியமவித்த எதந்தோகிநா முயற்சி பண்ணுகிற சாதகர்கள் ஆத்மவஸிதம் பிரம்ம பசியோ யோகிநச்சைனம் பசியாத்மன்யவஸிதம் எதந்தோப்பி அகிருத்தமன புண்ணியாக பண்ணல சாதனச்சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் வேதாந்தம் படித்தா புரியாது எதனோப்பகிருத்தாத்மனம் பசியி அச்சேதசா முயற்சி பண்ணினாலும் புண்ணியம் இல்லைன்னா விளங்காதுங்கிறது அதுக்கப்புறம் திரும்ப எங்கே போகிறார் இப்போ நதத் பாசையத்தை சொல்லி பிரம்மனை சொல்லியாச்சு இதெல்லாம் பிரம்மன் தான் ஜீவனாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு இந்த ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபம் பிரம்மன் சொல்லியாச்சு புண்ணியம் இருந்தால் தான் ஜீவாத்மா பரமாத்மான்னு புரியும்னு சொல்லியாச்சு அப்புறம் உடனே போயிட்டார் யதாதித்ய கதம் தேஜகா ஜெகத் பாசயத்தை அகிலம் எச் சந்திரமசி யச்சாக்னோ இந்த சிருஷ்டியும் நான் இந்த ஜீவனும் நான் தான் இந்த சிருஷ்டியும் நான் தான் யதாதித்யம் தேஜா ஜெகத் பாசையத்தே அகிலம் எச் சந்திரமசி ஜீவனும் நான் இந்த பாஹ்யமாக இருக்கக்கூடிய பிரகாஷங்கள்னா நான் தான் அது மாத்திரம் இல்லை ஃபுட்டு காமா விஷயச்ச பூத்தானி தாரயாமிய மோஜசா ஆகாரத்தில நான் உண்டு பண்ணுறேங்கிற தாரையாமஷ்ணாமிச்சி சர்வா சோமோ ரசாத்மகா சாப்பிடற போது என்ன பண்றேன்னா அஹம் வைஸ்வான சாப்பிடற போது அஹம் வைஸ்வா நரோத் பிராணி நாம் தேகமாசிரிதா மமைவாம்சோ ஜீவலோக்கே எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க தெரியும் நான் தான் வந்து வயதுக்குள்ள இருந்துட்டு வைஸ்வானரனா இருந்துட்டு எல்லாத்தையும் பண்றேன் பச்சா என்னம் சதுர்விதம் என்னத்துக்கு இந்த வம்பு சர்வசாஹம்ஹ் சன்னிவிஷ்ட மத்திரும போதை அஹமே வேத்ய வேதாந்தேதவி ஐக்கியம் எல்லாம் ஒண்ணுன்னு அத்வைத உபதேசம் இதுதான் சம்சாரவத்தை சேதனம் பண்ணி வைராக்கியத்தினால பிரம்ம ஜானத்துக்காக பிரயத்தனம் பண்ணு நான் தான் உண் தேடுறவனே தேடப்படும் பொருள் நீ ஆனந்தத்தை தேடுறே ஆனந்தமே நீதான் அந்த ஆனந்தம் நான் தான் அப்படின்னு ஏதோ பேதம் இருக்கிற மாதிரியும் உண்மையிலே அபேதம் இருக்குங்கிறத புரிய வைக்கிறார் ஆஹ எஸ்மின் லயம் யாத்தி புறத்ரயஞ்ச இப்போ சிருஷ்டி கொண்டிருப்பிறர் இப்போ ஜீவன் தானே பேசினார் இத்தனை நேரம் பிரம்மனை பற்றி சொன்னார் நிதித்தியாசனத்தில் பிரம்ம லட்சணங்கள் சொல்லப்பட்டன அந்த பிரம்ம லக்ஷணங்களை சொல்லிட்டு இந்த பிரம்மன் தான் ஜீவனாயிருந்துட்டு அவஸ்தாத்ரயத்தை சரீரத்ரயம் அவஸ்தாத்ரயத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னவர் இந்த பிரம்மந்தான் ஜீவரூபமாயிருந்த அவஸ்தாத்திரயத்தை அனுபவிக்கிறான் இந்த ஜீவன் தான் ஜெகத்தாவும் இருக்கான் அப்படி சொல்ல போற ஏதா ஜாயத்தே பிராண மனசர்வேந்திரியாணிச்ச யர்ஜோச்ச பீவி தாரிணி எஜாத்தனேந்திராஜோதிப்ப பிருத்திவீ விஸ்வசாரிணி ஆப்சன்னு ஒரு பாடம் இருக்கு கம்பாயுர் ஜோதிர் ஆபச்ச அப்படி பண்ணால் அக்ஷரம் கரெக்டாக இருக்கும் எழுத்து சரியா ஏதஸ்மாத் ஏதஸ்மாத்துனா என்ன அர்த்தம் இந்த பிரம்மனிடமிருந்தே எந்த ஒரு பிரம்மன் ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு அவஸ்தாத்ரயத்தை அனுபவிக்கின்றதோ அதே பிரம்மன் சிருஷ்டியாகவும் இருக்கிறது போக்தாவும் பிரம்மன் போஜ்யமும் பிரம்மன் போக்தா போஜ்யம் ரெண்டும் பிரம்மன்னு சொல்ற போக்தான்னா அனுபவிக்கிறவனும் பிரம்மன் தான் அனுபவிக்கப்படுறதும் பிரம்மன்தான் ஏத்தஸ்மாத்து ஏத்தஸ்மாத்துன்னா இந்த பிரம்மனிடம் இருந்தே ஜீவரூபமாக இதுவரை உபதேசிக்கப்பட்ட பிரம்மனிடமிருந்தே ஜீவரூபமாக உபதேசிக்கப்பட்ட பிரம்மனிடமிருந்தே இந்த போஜியமான சிருஷ்டியும் உண்டாகியிருக்கிறது ஏதாத்து ஜாயத்தை பிராண மன சர்வேந்திரியாணி சொணான்னு சொன்னால் பிராண மன சர்வேந்திரியாணி நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தத்துவபோதை ஞாபகம் இருக்கணும் மாயையில் சத்வாம்சம் மாயையில் இருக்கிற ராஜசாம்சம் மாயையில் இருக்கிற தாமசாம்சம் சாத்திகாம்சத்திலருந்து வர்ற ஈஸ்வரன் ராஜசாம்சத்திலேருந்து வரக்கூடிய ஜீவன் தாமசாம்சத்திலேருந்து வரக்கூடிய பஞ்சமகாபூதங்கள் சூக்ஷ்ம பஞ்சமகாபூதங்கள் அந்த சூக்மக பஞ்சமகாபூதங்களில் இருக்கக்கூடிய திரிகுணங்கள் மூன்று குணங்கள் அதிலிருந்து அதிலிருந்து வரக்கூடிய பஞ்சீகரணம் அந்த பஞ்சீகரணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஞானேந்திரிய சிருஷ்டி கர்மேந்திரிய சிருஷ்டி அந்தகரண சிருஷ்டி பஞ்சபிராண சிருஷ்டி அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் பஞ்சீகரணம் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்தூல பூதங்கள் அத்தனையும் இதில் எல்லாம் அடக்கம் அதனால் அத்தனை இலாபரேட்டாக சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அதெல்லாம் சொல்லலை ஆஹ் ஏதஸ்மாத் இந்த பிரம்மனிடமிருந்தே சயின்ஸில் சொல்கிறாங்க சிங்குலாரிட்டிங்கிறாங்க சிங்குலாரிட்டிங்கிறது நத்திங் பட் அத்வைதம் ஆனால் அவங்க சொல்கிற சிங்குலாரிட்டி ஆட்டம் லெவலில் போயின்னு இருக்கு இல்லையா நம்ம கான்சியஸ்னஸுக்கு சொல்கிறோம் ஆக ஒன்று சிங்குலாரிட்டி வந்துவிட்டான் சிங்குலாரிட்டின்னா என்ன அர்த்தம் ஒரு வஸ்துவிலிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது சிருஷ்டி வந்து இவ்வளோ மாபெரும் சிருஷ்டி வந்து டூ மினி அது நம்ம சாஸ்திரத்தில் நிறைய விசாரம் பண்ணியிருக்கோம் ஜெகத்காரணம் ஏக்கம் வா அநேக்கம் வா பெரிய விசாரணை நம்மளுக்கு சாதாரண விஷயம் இல்லை அப்புறம் இந்த சிருஷ்டிக்கு காரணம் வந்து ஒன்னா பலவா அப்படின்னா ஒன்று தான் அப்படிங்கிறதுல இருக்கும் அதுதான் இப்போ சிங்குலாரிட்டிங்கிறான் பௌத்திக விஜானத்தில் நம்ம அந்த ஒன்றுங்கிறத எதுன்னு சொல்றோங்கிறது தான் கேள்வி இந்த ஒன்றுங்கிறது பிரம்மன் இன்னொன்று மாயா மாயைக்கு என்ன சொல்கிறது அது அநீர்வச்சனியம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆ இதிலேருந்து தான் இந்த ஏதஸ்மாத்து அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்ம நம்ம ஒன்று சேர்த்துக்கணும் மாயாசகித பிரம்மணா மாயாசகித பிரம்மணா இதுக்கெல்லாம் நிறைய படிச்சுட்டே இருக்கணும் மாயைக்கு டெஃபனேஷன் பார்த்தா மாயை வந்து என்னதுன்னா ந ரூபமேஹ கத்தோப்பலப்யே நான் தோ நச்சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா அதுதான் மாயைக்கு லட்சணம் அதுக்கு வந்து நீ ரீசன்லாம் கண்டுபிடிக்க முடியாது ந ரூப மசேக தத்வபலியே இதுக்கு வந்து இது இப்படிப்பட்டது தான் டிஃபைன் பண்ண முடியாது நான் அந்தஹா நச்சா ஆதிஹி இதுக்கு முடிவும் கிடையாது தொடக்கமும் கிடையாது நச்ச சம்பிரதிஷ்டா ரொம்ப விசாரம் பண்ணி பார்த்தா இதுக்கு இருப்பே இல்லை யாராவது நீங்கள் சுஷுப்தியை டிஃபைன் பண்ணுங்கன்னு பண்ண முடியுமா தூக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோ அப்படின்னா பண்ண முடியுமா அதுதான் பிரமாணம் ஜாக்கிரதாவஸையை டிஃபைன் பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொப்னாவஸ்தையை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சுசுக்தி அவஸ்தையை எப்படி விளக்கி சொல்கிறது உறக்கத்தை விளக்கி பத்து பக்கங்களுக்கு கட்டுரை எழுதுக பரவாயில்ல ரெண்டு பக்கத்துக்காக கட்டுரை எழுது அப்படின் ஒரு லைன் கூட எழுத முடியாது விளக்க முடியாதுன்னு விளக்கலாம் அது மாதிரி தான் மாயம் அதுலருந்து தான் இத்தனை சஷஷ்டி ஏற்படுது ஆஹா பிரணா ஜாய்தாணு சொன்ன கிரிசி அது சொல்ற புரத்தையதிஷ்டு திரும்ப ஜாய்தே திரும்ப உணனிடம் இருந்தே இதனம் மூன்று புறங்கள் விழிப்பு கனவு உறக்கம் இந்த மூன்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற சைதன்யத்தினிடமிருந்துதான் சிருஷ்டி தோன்றுகிறது பிராணகா கிரியாசக்திஹி ஏன்னா கர்மேந்திரியங்களுக்கெல்லாம் ஆதாரம் பிராணந்தான் பஞ்ச பிராணனை தான் சொல்லுவோம் ஆஹ கிரியாசக்தி ஜாயத்தே அப்புறம் என்னது மனஹா மானசக்தி ஜாயத்து அறிஞ்சிக்கிற சக்தி உண்டாகிறது அந்த கரணம் சர்வேந்திரியாணிச்ச சர்வ ஞான கர்மேந்திரியாணி அப்போ நீங்கள் ஞானசக்தினா இச்சாசக்தி எல்லாம் சேர்த்துக்க வேண்டியது ஆனால் இவர் ரெண்டு தான் சொல்கிறார் ஆஹா பிராணஹா ஜாயத்தை அடுத்தது என்னதுன்னா மனஹா ஜாயத்தை சென்ஸ் ஆர்கன்ஸும் இதிலிருந்து தான் தோன்றுகிறது இது ஞாபகம் வச்சுக்கணும் டோட்டல் லெவல் சமஷ்டி இண்டிவிஜுவல் இல்லை எஷ்டி கோணத்தில் இல்லை சமஷ்டி கோணத்தில் சொல்லப்பட்டுருக்கு எல்லாருடைய ஞானேந்திரியங்கள் எல்லாருடைய கர்மேந்திரியங்கள் எல்லாருடைய பிராணன் எல்லாம் இதிலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது வெளிப்படுகிறது மாயயா பகிஹி இவ உத்பூத்தம் யா நித்ரையா விஸ்வம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் முதல் ஸ்தோத்திரத்தை ஞாபகம் அப்புறம் அது மாத்திரம் இல்லை கம் கம்னு ஆகாசம் வாயு காற்று ஜோதி அக்னி ஆப்பகா ஜலம் அப்புறம் அடுத்தது என்னென்னா பிருத்திவி பிருத்திவின்னா இந்த பூமி அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் விசேஷன்னு சொல்கிறார் விஸ்வசிய தாரிணி பிருத்திவி இந்த நம்ம எல்லாரையும் விஸ்வசியன்னா இந்த ஓஷதிகள் மனிதர்கள் விலங்குகள் இத்தனையும் தாங்கக்கூடிய இந்த பூமியும் இருக்கிறது சுருக்கமாக சொன்னால் இந்த பிரம்மனிடத்திலிருந்து தான் சிருஷ்டி அத்வைத்த பிரம்மனிடத்திலிருந்து துவைத்த மாயா சிருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது சொப்னவத்து அத்வைத பிரம்மனிடமிருந்து தான் இந்த துவைத்த பிரபஞ்ச சிருஷ்டி மாயையினால தோன்றி இருக்கிறது எப்படின்னா சொப்பனத்தை போல கனவை போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் விஸ்வசிய தாரிணி ஆக இந்த சமஸ்தாவர ஜங்கமத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிருத்திவி அடுத்து முடிக்க போகிறார் இந்த டாபிக் எல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு போக போகிறார் பாருங்கள் எல்லாம் மகாவாக்கியம் அதாவது திரஷ்டா திருஷ்யம் அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுறது திரஷ்டா திருஷ்யம் காண்பவன் காணப்படுவது எல்லாம் ஒரே வஸ்துதான் ஜானாமி தி தமேவாந்தம் அனுபாத் ஏதத் சமஸ்தம் ஜகத்து எல்லாம் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும் அடுத்த மந்திரம் எத் பரம் பிரம்ம சர்வாத்மா ய மூக் சூக் தரம் ப்ரம சர்வா மகத் சூக் தத்துவமேவத்வமேவத் தத் துவமேவ்வமேவ தத் அதுவே நீயே அது இது ரொம்ப முக்கியம் இதுதான் மகா வாக்கியம் மகா வாக்கியம்னா என்ன அத்வைத்த உபதேச வாக்கியம் மகா வாக்கியம் எல்லாம் ஒன்று தான் நீதான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் நீ ஆக இந்த பிரம்மன் எத் பரம் பிரம் பிரம் இது அப்பரம் பிரம்ம தான் ஜீவபேதிரம பரம் பிரம்ம எத் பரம் பிரம்ம சர்வாத்மா அதுதான் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறது இதான் ஆதிசங்கரர் ஆத்மத்துவோதர் ஆத்மத்துவோதேன வினா விமுக்தி நிதியதி என்ன சொல்கிறோம் தஷ்யோ ரதக்காரேபோ நமோ நம குலாலேபிய கர்மரேபியெல்லாம் ஒண்ணுதாங்கிறோம் எல்லா எல்லாத்துக்கும் நமஸ்கார ரதகாரே நம குலாலே நம கர்மா நம புஞ்சிஷ்டேபோ நம நிஷாபியோ நம இஷுகிரு நம தன்மகிரு நம மிருகோ நம ஸ்வனிபோ நம ஸ்வியோ நமஸ்வதி நம எல்லாருக்கும் நமஸ்காரம் ஏன்னா சர்வாத்மா எல்லாத்துலையும் இருக்கிற சைத்தன்யம் ஒன்று தான் ஆகையினால எது பரம்பிரம்மை சர்வாத்மா அதுதான் ஆத்மா அந்த பேதாத்மா கிடையாது அபேதாத்மா ஆத்மபேதம் கிடையாது நமக்கு என்ன தோன்றுறதுன்னா நான் ஒரு நீ ஒரு நீ பண்ண புண்ணிய பாபத்தை நீ அனுபவிக்கிறேன் நான் பண்ண புண்ணிய பாரத்தை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் கர்மகாண்டத்தில் அப்படி தான் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லலை அதனால தான் நமக்கு வந்து இந்த டீச்சிங் இந்த ரெண்டு டீச்சிங்கும் நம்ம எப்பவுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது பேதோபதேசம் அபேதோபதேசம் துவைதோபதேசம் அத்வைத்தோபதேசம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுதான் பெரிய புத்திசாலித்தன் முக்கியமானது நிறைய பேருக்கு அதுதான் கடினம் ஏன்னா இத சொல்கிற போது அது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா கொஞ்சம் இது பண்ணணும் கர்மகாண்டம் முழுக்க ஜீவேஸ்வர பேதம் தான் பகவான் வேற நீ வேறு அவன் வேற அவன் பண்ண புண்ணியத்தை அனுபவிக்கிறான் அவன் நீ பண்ண புண்ணிய பாபத்தை நீ அனுபவிக்கிறான் வாஸ்தவம் தான் வழக்கத்தில் நம்ம அதுதான் தெரியறது ஆனால் பாரமார்த்திகமாக பார்த்தா விசாரம் பண்ணி பார்த்தா இதெல்லாம் அஜான கல்பித்தம் அப்படின்னு தெரியும் ஆனால் அந்தளவுக்கு டீப்பாக திங்க் பண்ண முடியலன்னா இதை வச்சு கோம்போம் ஏன்னா சொசைட்டி நல்லா இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் சமூகம் நல்லா இருக்கணும்னா ஈஸ்வர பக்தி தர்மானுஷ்டானம் தர்ம வவஸ்தெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா சமூகத்தினுடைய கட்டுப்பாடு போயிடும் ஆகா ஜகத்து மித்யாவாக இருந்தாலும் மித்யா ஜகத்தில் வேதாந்த அத்வைத திருஷ்டியில் ஜெகத்து மித்யாவாக இருந்தாலும் இதுக்கு ரியாலிட்டி இல்லைன்னாலும் ஆனால் அதுக்காக வேண்டிய அசத்தியம்னு நம்ம சொல்லலை மித்யாங்கிற சப்தம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அசத்தியம் வேறு மித்யா வேறு ஜகத் அசத்தியம் பிரம்ம சத்தியம் நம்ம சொல்லலை பிரம்ம சத்தியம் ஜகத்து மித்யா சொல்கிறோம் ஆஹா அசத்தியம்னு சொல்லலை சத்தியம்னு சொல்லலை இந்த அசத்தியம்னு சொல்லாமல் சத்தியம்னு சொல்லாமல் மித்யாங்கிற ஒரு பதத்தை உபயோகப்படுத்துகிறோம் அது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது இந்த மித்யா சப்த லட்சணமே பெரிஷா இருக்குது சாஸ்திரங்கள்லாம் அத்வைத சித்தின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் எழுதினது ரொம்ப எல்லா ஸ்காலர்ஸும் அதை படிக்கிறது ரொம்ப பழக்கத்தில் வச்சுன்னு இருக்காங்க இன்றைக்கும் அந்த அத்வைத சித்திங்கிறது வந்து வியாசதீர்த்தர்னு ஒருத்தர் வந்து நியாயாமிர்தம்னு எழுதினார் துவை சாஸ்திரம் துவைத சித்தாந்தம் அதுக்கு பதில் எழுதினது அதுக்கு பதிலாக எழுதின புஸ்தம் இது ஆக மத்வாச்சாரியாருடைய பரம்பரையில் வந்த வியாசதீர்த்தர் என்பவர் அத்வைத சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணி ஒரு புஸ்தம் எழுதினார் அதுக்கு பேர் நியாயாமிர்தம்னு பேர் அந்த நியாயாமிரத்துக்கு பதில் சொன்னார் மதுசூதன சரஸ்வதி அதுக்கு பேர் அத்வைத சித்தின்னு பேர் இந்த அத்வைதித்தியில் மித்தியையை வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் அது வேறு அஞ்சு விதமாக இந்த மித்தியை விளக்கி சொல்லியிருக்கார் அதெல்லாம் நம்ம இப்போ இங்கே படிக்க முடியாது இருக்குதுன்னு ஒரு தகவல் சொல்கிறேன் மித்யா சொன்ன சிம்பிள் அர்த்தம் என்னன்னு கேட்டால் அதாவது இந்திரியங்களுக்கும் இதுக்கும் அனுபவத்துக்கு உரியது ஆனால் விசாரத்தில் உண்மை இல்லாது இப்போ சொல்கிறோம் இல்லையா பூமி சுழன்று அப்படிங்கிறது சத்தியம் ஆனால் பூமி இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது என்னதுன்னா ஆனால் பூமி இருக்கு ஸ்டேபிளாக இருக்குங்கிறது அனுபவமாக இல்லையா இந்த அனுபவம் வந்து சத்தியானுபவ்யானுபவா சத்தியானுபவ்யானுபவா ஸ்டேபிளாக இருக்குங்கிறது நம்முடைய அனுபவம் அனுப அனுபவத்தை வந்து சத்தியம்னு சொல்வீங்களா இல்லை பூமி சுத்தின்னு இருக்குங்கிறத சத்தியம்னு சொல்லுவீர்களா பூமி சத்தியங்கிறது நம்ம அனுபவப்படலை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலை அனுபவிக்காத ஒன்ன சத்தியங்கிறோம் அனுபவிச்சுருக்கிற சத்தியம்னு சொல்ல முடியாது சத்தியம் இல்லைன்னு அனுபவிச்சுருக்கிறதுனால சத்தியம் ஆனா பூகோள சாஸ்திரப்படி சத்தியம் இல்லை அதுக்கு பேர் தான் மித்யா எது அனுபவத்துக்கு உண்மையாகவும் எது அறிவுக்கு பொய்யாகவும் இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் மித்யா ஆகையினால எது அனுபவத்துக்கும் இல்லை அனுபவத்திலேயே உண்மையாக இல்லையோ அது சத் அசத்தியம் எது அனுபவத்திலேயே இல்லையோ அது அசத்தியம் எது அனுபவத்தில் இருக்குது ஆனால் புத்தி பூர்வமாக யோசித்து பார்த்தா இல்லை அதுக்கு மிராஜ் வாட்டர் தான் எக்ஸாம்பிள் காணல் நீர் காணல் நீரை பார்க்குற போது ஜலத்தை பங்கே பார்க்குற போது கண்ணுக்கு ஜலம் தெரியுறது ஆனால் புத்தி என்ன சொல்கிறது ஜலம் இல்லைங்கிறது எதை ஒத்துக்கிறது ஆ கண்ணு சொல்கிறது கண்ணுக்கு தண்ணீர் தெரிகிறது ரொம்ப தூரத்தில் அந்த நிஜமாகவே போய் பார்த்தா தெரியும் நம்ம ரோட்டில் தெரியுதுலாம் சின்னது அங்கே போய் பார்த்தா பெரிய லேக்கே இருக்கிற மாதிரி ஃபீலிங் வரும் அப்போது மறுபூமியில் பாலைவனத்தில் காணல் நீர் ரொம்ப பெரிய அளவில் தண்ணீர் இருக்குங்கிறது தெரிகிறது கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் புத்தி சொல்கிறது அங்கே உண்மையிலேயே இல்லைங்கிறது அதுதான் எது அனுபவத்துக்கு சத்தியமாகவும் விசாரத்தினால் ஏற்படுற ஞானத்துக்கு உண்மை இல்லாததாகவும் இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் மித்யா இப்போ நம்ம வாழ்க்கை இந்த துவைத்தா அனுபவம் சத்தியமாக மித்யான்னு கேட்டால் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது சாஸ்திர பிரமாணத்தினாலையும் நம்ம அந்த சாஸ்திரம் சும்மானு சொல்கிறது இல்லை யுக்தியெல்லாம் யூஸ் பண்ணுறது நம்ம அனுபவம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது சுசுப்தி அவஸ்தையை சொல்றது சொப்னாவஸ்தையை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது அப்ப நம்ம இந்த வாழ்க்கை எப்படி எடுத்து போம்னா இது மித்யா அனுபவா இந்த அனுபவம் சத்தியம் கிடையாது ஆனா இந்த வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு விவகாரம் பண்ற போதெல்லாம் துவைத்தில கிளீனா பண்ணுவோம் பாவாத்வைத்தம் சதா குறியா கிரியா ந கருகிச்சு விவகாரத்துல துவைதம் எல்லாம் காட்டின்னு இருக்க மாட்டோம் கிளீன் சொல்ல போனால் தர்ம ஈஸ்வர பக்தனாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு எப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது அத்வைத சித்தாந்தங்கிறது ஹிரதயத்தில் இருக்குது விவகாரத்தில் பார்த்தா நமஸ்காரம் பண்ணவும் பூஜை பண்ணவும் தர்மத்தை பண்ணவும் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் அதனால தான் நிறைய பேரால் அதை புரிஞ்சுக்க முடியறதில்லை ஏன்னா இது வந்து அந்த கணத்தில் ஞான ரூபமாக இருக்குது அறிவு கண்ணுக்கு எப்படி தெரியும் நம்ம இமோஷன்ஸே இன்னொருத்தர் கண்ணுக்கு தெரியாது அந்த இமோஷன்ஸை வந்து அனுமானம் பண்ணலாம் நம்ம பேசுகிறத வச்சு ஆக எதுக்கு இதை சொல்கிறோம்னா பார்க்குறதுக்கு தான் பின்னாத்மா உண்மையிலேயே என்ன ஆத்மான்னா ஏகாத்மா அபின் ஆத்மா ஆக வேறு தெரியறதெல்லாம் சூப்பர் இம்போஸ்டு வாஸ்தவமாக பார்த்தா ஒன்று தான் இருக்குது ஆக சர்வாத்மாவுக்கு இத்தனை அர்த்தம் சொல்கிறேன் ஆ சர்வாத்மா நம்மளாம் வேறே நெனச்சுன்னு இருக்கோம் வேறேங்கிறது ஒரு கற்பனை ஆக ஒரே சூரியன் எப்படி பல குடங்களில் பல சூரியனாக தெரியறதோ ஒரே ஆகாசம் எப்படி பல குடங்களில் பல குடங்கள் ஆகாசமாக தோன்றுகிறதோ அப்படி ஒரே சைதன்யந்தான் பின்ன பின்ன ஆத்மரூபமாக காட்சி அளிக்கிறது இது விசாரம் பண்ணாத வரைக்கும் இதுக்கு பிரபலம் ஜாஸ்தி விசாரம் பண்ணினா இது துர்பலமாயிடும் வேதாந்த சாஸ்திர விசாரத்தை கிரமமாக பண்ணிகிட்டே இருந்தால் இதே மனசுக்குள்ளே ஓடிண்டே இருந்தால் இந்த யைத்த பேதாத்ம புத்தி துர்பலமாயிடும் அவ அபேத ஏகாத்ம புத்தி ஆறு அத்வைதாத்ம புத்தி விற்பி பிரபலமாயிடும் படிக்கிறதோட பிரயோஜனம் அதுதான் திரும்ப திரும்ப உபனிஷத்துக்களையும் இதெல்லாம் படிக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்னென்னா இந்த விற்பி பிரபலமாயிள் அந்த விற்த்தியெல்லாம் துர்பலமாயிள் ஆனால் விவகாரத்தில் எல்லாம் நம்ம வந்து வர்ண தர்மமோ ஆசிரம தர்மமோ இல்லை அப்பாவோடய தர்மமோ குழந்தையோட தர்மமோ மனைவியோட தர்மமோ எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் ஒன்றும் கிடையாது ஞானி எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் வேணாலும் இருக்கலான்லாம் இருக்குது கிருஷ்ணோ போகி சுகத்தியாகி நிருப ஜனக ராகவ் வசிஷ்ட கர்மகர்த்தாச்ச பஞ்சயத்தை ஞானின ஸ்மிருதாக அஞ்சு பேரை ஞானின்னு சொல்கிற யாருன்னு அஞ்சு விதமானவர்கள் கிருஷ்ணன் போகி கேட்கணுமா என்ன நான் வர்ணனை பண்ணலை கிருஷ்ணன் மகாபோகி சுகர் தியாகி சுகர் என்னன்னா எல்லாத்தையும் விட்டுவிட்டார் அப்புறம் வந்து ராமனும் ஜனகனும் ராஜ்யமே பண்ணி ராஜ்ய நிர்வாகம் பண்ணுகிறார்கள் கவர்மெண்ட ரன் பண்ணணும் அப்புறம் வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பூஜை ஹோமம் பண்ணிட்டு இருக்கார் என்னத்தையாவது பூஜை பண்ணிட்டு இருக்கார் ஹோமம் பண்ணியிருக்கார் கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கார் ஆனால் இந்த அஞ்சு பேரும் ஞானிகள்னு சொல்லப்பட்டிருக்க கிருஷ்ணோ போகி சுகஸ்தியாகி நிருப ஜனக ராகவ் வசிஷ்ட கர்ம பஞ்சைத்தை ஜானினஸ்மிருதாஹா விஷயம் தெரிஞ்சா ரிச்சுவல் பண்ணிட்டு இருப்பானாண்ணா கர்மனா அமிர்தத்வம்னா சுகுனு படிச்சுவிட்டு விழுந்து விழுந்து திரும்பவும் அக்னிஹோத்திரம் சோமயாகம் வாஜபேயாக பண்ணிகிட்டே இருந்தார்ன ஆனால் இதெல்லாம் வெளியில் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள தத்துவ ஞான பலம் இருக்குங்கிற அர்த்தம் ஆஹ சர்வாத்மா விஸ்வசிய ஆயத்தனம் மகத்து விஸ்வசிய ஆயத்தனம் விஸ்வசியன்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்துக்குள்ள எத்தனையோ காரியக்காரண பேதங்கள் அத்தனைக்கும் ஆயத்தனம் ஆயத்தனம் மகத்து பெரும் ஆதாரமாக இருக்கிறது விஸ்வசிய மகதாயத்தனம் ஆயத்தனம்னா இருப்பிடம்னு அர்த்தம் எபோடுன்னு அர்த்தம் இருப்பிடம் அப்புறம் அது மாத்திரமில்லை சூக்மாத்து சூக்மத்தரம் சூக்மாத்துனா என்ன அர்த்தம் ரொம்ப ரொம்ப சட்டில் சூக்ம தரம்னா என்ன மோர் சட்டில் சட்டிலஸ்ட் சூக்மோ சூக்மம் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் அதிசூக்மாக இருக்கு இந்த தத்துவம் பரமார்த்த தத்துவம் அதிசூக்மாயிருக்கு நித்தியம் அதுதான் எட்டர்னல் மற்றதெல்லாம் சீமிங்லி ரியல் அவ்வளோதான் அதனால என்ன சொல்கிறாருன்னா நீதான் அந்த ஆனந்த ஸ்வரூபமான சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மன் தத்து துவமேவ அது நீதான் அப்புறம் என்னன்னா துவமேவ தத்து நீயே அது அதுவே நீ அது எதுக்கு இதை சொல்லணும்னா நீ வேற வேறையா நினைச்சிட்டு புத்தியை விடுன்னு அரைச்சு இந்த நீ வேறு அது வேறு இது வேறன்னெலாம் காட்டுறது மாயா ஈஸ்வரன் வேறே நான் வேறே ஜீவஜீவேதா ஜடஜட பேதா ஜீவ ஜட பேதா ஈஸ்வர ஜீவேதா ஈஸ்வர ஜட பேதா பஞ்சபேதா மித்யா அஞ்சு பேதமும் அதாவது ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் இருக்கிற பேதம் ஒரு ஜட பொருளுக்கு இன்னொரு ஜட பொருளுக்கு இந்த இந்த மைக்குக்கும் இருக்கிற பேதம் ஜீ ஜீவேதா ஜடஜட பேதா ஜீவ ஜடபேதா எனக்கும் ஜடத்துக்கு இருக்கிற பேதம் ஈஸ்வரஜீவேதா கடவுளுக்கும் எனக்கு இருக்கிற பேதம் ஈஸ்வரனுக்கும் ஜடத்துக்கு இருக்கிற பேதம் இதுக்கு பேர் பஞ்சபேதவாதம்னு பேர் இந்த பஞ்சபேதா மித்யா மாயா ஸ்வப்னவத்து இந்த ஐந்து விதமான வேற்றுமைகளும் உண்மையல்ல அறிவின் கோணத்தில் உண்மையல்ல இதேதான் திருஷ்டாந்தம் சூரியன் உதிக்கிறார் மறைகிறார் இது எக்ஸ்பீரியன்ஸ் சூரியன் இருந்த இடத்திலே இருக்கார் பூமி தான் சுற்றுகிறது ஞானம் இந்த ஞானத்துக்கு அப்புறமும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் போயிட நானா ஆனால் ஞானத்துக்குத்தான் மகிமை இதை மறந்துடுவாங்க இந்த திருஷ்டாந்தான் இதுவாவது சூரியன்கிறது ஆப்ஜெக்ட் வெளியில் பூமி சுத்தின் இருக்குங்கிறது ஆப்ஜெக்ட் இது இங்கே நான் நான் உணர்வாக உயிராக உள்ளமாக உடலாக உறவா என்னன்னு பார்த்தா என்னென்னு ஒன்று ஒன்று இவர் ஆஞ்சநேயர் முத்து முத்து பிச்சு பிச்சு துப்பி இற மாதிரி ராமன் இருக்கா நான் அதுலெலாம் ஒன்றும் இல்லை என்ன ஒரு திருஷ்டாந்ததுக்காக சொல்கிறது அதுலேயும் இல்லையா ராமன்லாம் கேட்கக்கூடாது ரொம்ப வேதாந்தமாக ஒரு இவர் ஞானம் ஜாஸ்தி ஆகிடுதுன்னு கேட்போம் சரிப்பா அதிலயும் இருக்கார் ஒத்துணுட்டும் அப்போ ஏன் துப்பினார் ஆஞ்சநேயரை கூப்பிடு இது புரிய வைக்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம் அவ்வளோதான் இருக்கிற விஷயந்தான் முக்கியம் அதனால தான் திருதிருஷ விவேகத்தில் படிக்கிறோம் அதாவது ஒரு வஸ்துவை எடுத்துண்டா இப்படி ஒரு பொருள் இருக்குது இந்த புத்தகம் இருக்குதுன்னா அவர் சொல்கிறார் இருக்குது புஸ்தகம் இருக்குது இருக்குங்கிறது எவிடெண்ட் விளங்கிறது அப்புறம் வந்து இந்த புஸ்தகத்தினால எனக்கு ஒரு பிரயோஜனம் தெரியுது இதில் ஆனந்தம் இருக்குங்கிறது சாஸ்திரம் இப்போ எனக்கு இந்த புஸ்தகத்தை நான் பத்திரமாக வச்சுக்கிறேன் இது எனக்கு சுகம் கொடுக்கறது இது கொஞ்சம் கடினம் இந்த சுகங்கிறது நீங்கள் இது புரியும் உங்களுக்கு இருக்கிறது இருக்கிறது என்பது விளங்குகிறது இருக்கிறது விளங்குகிறது விளங்கணும் விளங்குகிறதுங்கிறது விளங்குறதோ ஆ இருக்கிறது இருக்கிறது என்பது விளங்குகிறது இது எனக்கு சுகத்தை கொடுக்கிறது இதை வச்சுக்கோங்க இது செகண்டரி ஏன்னா இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் அப்புறம் அடுத்தது இதற்கு புத்தகம் என்று பெயர் ஏனென்றால் இதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது இதை பிரித்தா இதுக்குள்ள விஷயம் எல்லாம் இருக்குது ஆகையினால் இதுக்கு எல்லாரும் உலகத்தில் இதுக்கு பெயர் என்ன சொல்லுகிறார்கள்னா தமிழில் புத்தகம் என்றும் ஆங்கிலத்தில் புக் என்றும் சம்ஸ்கிருதத்தில் புஸ்தகம் என்றும் இன்னும் என்னென்ன பாஷைகளில் என்னெல்லாமோ சொல்லி இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் இதற்கு ஒரு வேலை இருக்குது இதை நான் பிரித்து படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆ சாஸ்திரத்தில் ஒரு வஸ்துவை பார்க்குற போது அஸ்தி பாத்தி பிரியம் ரூபம் நாம யித்தி அம்ச பஞ்சகம் எவ்வரி ஆப்ஜெக்ட் ஓரொரு ஆப்ஜெக்ட்லேயும் என்ன இருக்குன்னா இருக்குது இருக்குங்கிறது விளங்கிறது அது எனக்கு சுகத்தை கொடுக்கறது அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது அதுக்கு ஒரு பேர் இருக்குது இன்னொன்றையும் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு அது அதில் இல்லை இந்த ஸ்லோகத்தில் அது இல்லை நேம் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறது நாம ரூப கர்மா அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம இத்தி அம்ச பஞ்சகம் எல்லா வசூலையும் இருக்குது எங்கிட்டையும் இருக்குது நான் பார்க்குற எல்லா பொருளையும் இருக்கு இதில் அவர் என்ன சொல்கிறார் அந்த கிரந்தகர்த்தா இந்த இருக்கிறது விளங்குகிறது அப்படின்னு இருக்க அப்புறம் ஆனந்தமாக இருக்குங்கிறது இந்த பிரியம் இதெல்லாம் மூணு இருக்கே இது வந்து பிரம்ம ரூபங்கிறது இதுதான் பிரம்மன் அப்புறம் இந்த நேம் ஃபார்ம் இருக்கே இதுதான் ஜகத்துங்கிறது ஆத்தியத்ரயம் பிரம்ம ரூபம் ஜகத் ரூபம் தத்தோத்வயம் இப்படி எந்த வஸ்துக்களில் பார்த்தாலும் இது இருக்கு ஆகையனால இங்கே என்ன சொல்கிறோம்னா உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி எல்லாருடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கும் ரியாலிட்டி கொடுக்காது எந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கும் ரியாலிட்டி கொடுக்காது ஏதோ விவகாரம் பண்ணணும்னா லிமிட்டட் என்னது விழிப்புணர்வோடு கூடின ரியாலிட்டி கொடு அது ரொம்ப ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி தான் தூக்கி போட்டுருவோம் அதுதான் கடினம் அளவாக அதுக்கு சத்தியத்துவம் அர்த்தம் தினோம் இன்னைக்கு இன்றைக்கி காலம்புரம் எழுந்தேன் நேற்றுக்கு அவுட்டு நேற்றுக்கு நாள் அவுட் போயிடுது இன்னைக்கு இப்போ போடின்னு இருக்குது வண்டி காலம்புரை முடிஞ்சு போயிடுச்சு இப்போ நடந்துருக்கு இப்போ நாம் இதை வந்து ரொம்ப சத்தியம்னு நினச்சின்னு இருக்கோம் காலம்புரை காணாமல் போயிடுச்சு காலம்புரை இருந்ததெல்லாம் சத்தியம் மாதிரி இருக்குது இப்போ நடந்துட்டுருக்கிறது சத்தியம் மாதிரி இருக்கா சத்தியமாக இருக்கா சாயங்காலம் தெரியும் மத்தியானம் சத்தியம் மாதிரி இருந்ததுன்னு ஆகையினால இந்த மாதிரி சிந்தனை பண்ணி இதை புரிஞ்சுக்கணும் அதுக்காக ரொம்ப நம்ம விவகாரத்தில் எப்பவும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிண்டு இந்த ஞான பலத்தோடு இருந்துட்டுருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது தேவையுமில்லை ஆஹா ததேவத்வம் துவமேவ தத் அதுவே தத்துவமேவத் துவமேவ தத்து அதுவே நீ நீயே அது நீ அந்த பிரம்மம் நீ அந்த உணர்வு எதுக்கு இந்த சத் அஸ்தி பாத்தி சொன்னேன்னா நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்பது எனக்கு வழங்குகிறது எனக்கு என்னை பிடிக்காமையாக இருக்கும் அப்புறம் எனக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது எனக்கு ஒரு நேம் இருக்குது நான் என்னத்தையோ ஒன்று உருப்பிட்றதோ உள்படாதோ அந்தயோ பண்ணி கொடுக்கான் இத்தனையும் இருக்குது அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா என்னோடய ஃபார்மை ரிமூவ் பண்ணிடணும் என்னோடய நேமை ரிமூவ் பண்ணிடணும் என்னோடய ஃபங்க்ஷனையும் ரிமூவ் பண்ணிடணும் எதனால பிச்சை எடுக்க முடியும் புத்தினால் எடுத்துட்டு அப்புறம் என்ன இருக்குதுன்னா சத்து சித்து அஸ்திங்கிறது சத்து பாத்திங்கிறது சித்து பிரியங்கிறது ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிற நாமரூபங்கள்லாம் மித்யா இப்படி எல்லார்டையும் என்னோடய நேம் ஃபார்மையும் ரிமூவ் பண்ணுறது மாத்திரம் இல்லை என்னோட நேம் ஃபார்ம் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன் புத்தினால் எல்லாரோட நேம் ஃபார்ம் இமோஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் புத்தினால் ஆனால் இதில் ஒரு விஷயம் ஜாக்கிரதையாக நம்ம வேதாந்தம் படித்த உடனே இது நமக்கு புரிஞ்சு போயிடும் நமக்கு புரிஞ்சு போயிடும் புரிஞ்சு போகணும் ஆஹ் புரிஞ்சிடும் ஆனால் படிக்காதவன்கிட்ட நம்ம விவகாரம் பண்ணணும் அப்போ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேதாந்தம் படிக்காதவன் கூட நம்ம விவகாரம் பண்ணுற போது தான் நீங்கள் வேதாந்தம் படிக்காதவனாகவே ஆயிடணும் ஆமாம் ஏன்னா அவன் படிக்க படிக்காதவன் கிட்ட போய் படித்தவன் சௌரியம் அது வேறு விஷயம் படிக்காத சாஸ்திரமே படிக்காமல் உலகத்தை ரொம்ப சத்தியம் நினச்சி குச்சினூருக்கு அஞ்சு தினம் போட்டுமா ஏழு தரம் போட்டுமான் இருக்கான் பாருங்கள் அவருக்கு <mysteriously> <annoyingly> அதனால படிக்காத ஆள்கிட்ட படிக்காத முட்டாள்கிட்ட முட்டாள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும் அவனுக்கு திஹேவ் பண்ணால் என்ன அதுக்கு தான் ந நபுத்தி பேதம் ஜன ஏத் அக்ஞானாம் கர்மசங்கீனாம் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன் கீதையில் பகவான் சொல்கிறார் இந்த அஜ்ஞானிகள்கிட்ட போய் எல்லாம் நீ எல்லாம் பண்ணின்றிருக்கிய எல்லாம் வேஸ்ட் சொத்தை சேர்த்து வச்சு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப வேஸ்ட் முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றும் தூக்கி போக முடியாது அப்படின்னா அவனுப்பாவ ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் அப்படியே நல்லது அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி என்கரேஜ் பண்ணி வேறு வழிக்கெல்லாம் திருப்பி அன்பால் மாற்றணும் அக புத் ந புத்தி பேதம் ஜன ஏ கர்ம சங்கினாம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிற அஜானிகள்கிட்ட போய் எல்லாம் சர்வம் மித்யா யூஸ்லெஸ் நீ எங்கே இருக்க போற காத்தே காந்தா கஸ்தே புத்திரா சம்சாரோயம் அத்தீவ விசித்திரா கசியத்துவம் க குத ஆயாதா தத்துவம் சிந்தைய ததிக அவன் என்ன பண்ணுவானா இனிமே இந்த ஆளை எட்டி கூட பார்க்கப்பட தீர்மானம் விடும் பக்கத்துலேயே போக நம்ம என்னவோ சொன்னால் அவன் என்னவோ சொல்கிறான் சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறான் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அதனால அங்கே போய் அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு அக்னஸ்ய அல்ப புத்தஸ்ய அல்பு சர்வம் பிரம்மேத்தியோவது ஒன்றுமே தெரியாதவங்ககிட்ட அர அறகுறை புத்தி இருக்கிறவன்ட்ட போய் எல்லாம் பிரம்மம்னு சொல்லாதே பிரம்மன் தனியாக இருக்குன்னே சொல்லு அவர் உன்னை விடமாட்டார் அப்படி சொல்லு அவனுக்கு புண்ணியத்தில் ஸ்ரத்தையை உண்டு பண்ணு பாபம் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணு புண்ணிய பாபம் மித்தியான்னு சொல்லுடாது அவங்ககிட்ட போய் அப்படி சொல்லி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வா எல்லாருக்கும் சொசைட்டிக்கு தேவை பேத புத்தியும் தர்மசாஸ்திரமும் தான் ஜீவேஸ்வர பேத புத்தியும் தர்மசாஸ்திரமும் தான் சொசைட்டிக்கு வேணும் ஒரு இண்டிவிஜுவல் மோக்ஷம் அடையிறதுக்குத்தான் அத்வைத ஜானம் நான் நிம்மதியாக இருக்கணும் மோட்சம் அடையணும்னா எனக்கு அத்வைதானம் வேணும் ஆனால் விவகாரம் அத்வைத்தியாக இருந்தாலும் விவகாரம் பண்ணுற போது பேத புத்தியோடு தான் பண்ணி ஆகணும் எனக்கு அத்வைதானம் இருக்குது அதனால் எல்லாம் ஒன்று தான் இவர் வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார் உனக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுங்கிறார் நான் சொல்லலை நீ இப்படி அத்வைதத்தை விவகாரத்தில் கொண்டு வந்தியானா உனக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இருக்காது கோபேதா அசுச்சி பக்ஷணே அப்படின்னு பஞ்சதேசியிலே சொல்கிறார் அதனால் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கும் அப்புறம் கடைசியில் இதுவே பரவாயில்லைன்னு ஆகிடும் ஆகா அத்வைத ஞானம் மனசுக்குள்ளே இருக்கணும் விவகாரத்தில் இப்போ நிறைய பேர் கேட்பார் ஒரு அத்வைத வேதாந்தி நடை நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அடிக்கடி நீ அத்வைதம் படிப்பதற்கு முன்னால் எந்த வாழ்க்கையை நடைப்பிடித்து அதையே கடைபிடிப்பாயா அப்போனா நான் ப அக்கிரமெல்லாம் இல்லை கர்மகாண்டத்தில் வந்து ஈஸ்வர ஜெயவேஸ்வர பேதம் தர்மானுஷ்டானம் இதெல்லாம் பண்ணினே இல்லையோ அதை தான் பண்ணிட்டுருக்கணும் அதனால் விவகாரத்தில் பேதம் தான் தெரியும் விவகாரத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது எவ்வளோ பெரிய மட்டங்களாக இருந்தாலும் சரி சங்கர மட்டங்களாக இருந்தாலும் சரி விவகாரத்தில் ஏகப்பட்ட பூஜை என்ன அது என்ன இதென்ன நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் விஷயம் தெரியும் இதெல்லாம் மிச்சாங்கிறது தெரியும் ஆனால் ஜனங்களுக்கு இந்த ஞானம் விளங்குறது கடினம் அதனால் இது பெட்டர் அப்படின்னு இருக்கும் ஆஹா ததேவத்வத்து தத் தத் தத்துவமேவ தத்து துவமேவமேவ தத்து இது மகா வாக்கியம் அதனால் கடவுளை நீ அடைய முடியாது கடவுள் உன்னை விட்டு பிரியலை நீ வேறு கடவுள் வேற இல்லை உண்மையில் நீ இறைவனே நீ தான் இந்த பிரம்மன் நீ பிரம்மனை போய் ஒரு நாளும் அடைய முடியாது உங்கள்கிட்ட இருந்து தான் எல்லாம் இறைவனாகிய உன்னிடம் இருந்தே இந்த மாபெரும் படைப்பு தோன்றியிருக்கிறது அடுத்த மந்திரம் ஜாக்ரத் சொப்நசுசு பிரபஞ்சம் எத் பிரகாசத்தே திராவ் பிரமுச்சியு பிரச்சம் எத்மாச்சிய எத்து ஜாக்ரத் ஸ்வப்ன சுப்தியாதி பிரபஞ்சம் பிரகாசத்தே எத்துங்கிறது எஸ்மாத்துன்னு போட்டுக்கணும் எஸ்மாத்து ஹேத்தோ ஏன ஆதாரேன அப்படின்னு சொல்லணும் ஏன ஆதாரேன எதனுடைய ஆதாரத்தால் இந்த ஜாக்ரத் சொப்ன சுசுப்தி ஆதி பிரபஞ்சம் ஆதீனு போட்டுட்டார் ஆதின்னு போட்டால் நீங்கள் வேறு அவஸ்தையும் போட்டுக்கோ சமாதி மூர்ச்சா சங்கராச்சார சில இடங்கள் எழுதுவார் அதாவது ஜாக்ரத்வப்ன சுசுப்தி மூர்ச்சா சமாதிஷு அப்படின்பர் இல்லாட்டிப்தி மூர்ச்சா சமாதி மூர்ச்சான்னா மயக்கம் போட்டு விழரு அனஸ்தீஷியான்னு வச்சுக்கோங்க மயக்கம் போட்டு விழறது ஒண்ணு ஆர்டிபிஷியலா மயக்கம் வைக்கிறது அனஸ்தீஷியா கொடுக்கறது நாமளே ஏதோ ரொம்ப பெரிய அடிபட்டுதுன்னு சொன்னால் மயங்கி விழறது அது வந்து மூர்ச்சா ஆஹ் சுஷுப்தியிலையும் நமக்கு வந்து நம்மளுக்கு இந்த பாடி மைண்டோட கண் காண்டாக்ட் இல்லை மயக்கத்துலேயும் அது மாத்திரம் இல்லை சமாதியிலையும் இல்லை உட்காந்து தியானம் பண்ணி நிர்விகல்ப சமாதி அவஸ்தைக்கு போனால் அதுலேயும் இல்லை இந்த ஆதின்னு போட்டதுனால அது இந்த ஸ்லோ மந்திர உங்கள் புக்லையும் ஆதி இருக்கா ஆ சரி ஜப்ன சு்தி ஆனா முதலியேன்னு அர்த்தம் எக்ஸட்ரான் அர்த்தம் அப்போ எக்ஸெட்ரானா அது என்னது அப்படின்னு கேள்வி வரும் அதுக்காக தான் மூர்ச்சா சமாதி பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா பிரகாசத்தே ஆக்சுவலாக ஜாகிரத் ஸ்வப்னத்தில் தான் பிரபஞ்சம் இருக்கு அதாவது மூன்று நிலைகள் எதை சார்ந்து தோன்றுகின்றனவோ அதாவது விற்தி பாவ விறத்தி அபாவ சாட்சி விற்தி பாவ விருத்தி அபாவ ஆதார அதாவது எண்ணங்களின் இருப்பையும் எண்ணங்களின் இன்மையும் தாற்றுக்கு தாட்டுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் பட் தாற்று இருந்தால் எல்லாமே விறத்தி இல்ல கோமாலப்படுத்துருக்கான்னா என்னத்தை சொல்கிறது உடம்பு இருக்குது நமக்கு வேணால் தெரியுது அவனுக்கு ஏதோ மூ மூச்சு போயின்ட்டுருக்கு தெரியுது அவனை பொறுத்தவரைக்கும் அதில் காண்டாக்ட் இல்லையே நம்மளே தூங்கிட்டு இருக்கிறவங்க மூச்சு போயின்ட்டுருக்கு நமக்கு பாடி மைண்டோட கான்டாக்ட் இல்லையே ஆ ஜாக்ரத் சொப்ன சுசுக்தியாதி பிரபஞ்சம் எத் பிரகாசத்தே எத் பிரகாசத்தேன்னா எதனை முன்னிட்டு இது விளங்கி கொண்டு எந்த சைதன்யத்தை ஆசிரயித்து ஆத்மச்சைத்தியமா வர்த்தலோக்கம் எதா ஜன ஆத்மோதம் ஆத்மைத்தியமா இயமனோ அர்த்து வர சூரிய ஆலோக்கம் எதா ஜன எப்படி சூரியனுடைய பிரகாசத்தில் நாமெல்லாம் அப்படி உணர்வால் அப்படியே வச்சுக்கோ உணர்வால் உடலும் மனமும் இந்திரியங்களும் புத்தியும் காரியம் பண்ணுகின்றன ஆக இது காரியம் பண்றது பிரகாசத்தை இந்த அவஸ்தைகளோட சேர்த்துக்காதே நான் ஜாகிரத் புருஷன் சொப்ன புருஷன் அப்படின்லாம் சேர்த்துக்காதே அது ஆப்ஜெக்டிஃபை பண்ணுங்கிற தத் பிரம்ம அகமிதிவா நீ இந்த லிமிட்டட் கான்ஷியஸாக வச்சுக்காத அன்லிமிட்டட் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் வரையிருக்கப்படாத தூய உணர்வாக உன்னை உணர்ந்து தத் பிரம்ம அகமிதி அந்த பிரம்மமே நான் அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாக அஸ்மி அது உபாசனை நம்ம சந்தியாவந்தனத்தில் சொல்கிறோம் அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாக அஸ்மி சொல்லின்னு அதாவது இந்த சூரியனில் இருக்கிற பிரம்மன் தான் எங்கிட்டேயும் இருக்கான் சொல்லி சந்தியாவந்தனத்தில் சொல்கிறோம் ஒரு ஆத்ம பிரதட்சிணம் பண்ணின்ட்டு சொல்கிறோம் ஆஹ அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாஹம் அஸ்மி அசாவாதித்யோ பிரம்மேதி பிரம்மைவசன் என்று வேதம் சொல்கிறது நிறைய மந்திரங்கள் வேதத்தில் இப்படி இருக்குது ஆக இப்படி அது சொல்கிறது என்னென்னா அது ஹிரண்ய டோட்டல் மைண்ட் அந்த டோட்டல் மைண்டும் இண்டிவிஜுவல் மைண்டும் கனெக்டடாக இருக்கணும் அப்போ அதனால நிறைய பிரயோஜனங்கள்லாம் நமக்கு ஏற்படும் இப்போ நம்ம நிறைய இன்வேஷன் கண்டுபிடிக்கிறது க்ரியேட்டிவிட்டிக்கெல்லாம் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது நிறைய பேருக்கு புரியாது அந்த அந்த டோட்டல் மைண்டோடு ப்ராப்பராக வச்சா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும் இது ஒரு சயின்ஸ் தனியாக சமஷ்டி மனசோட சம்பந்தம் வைக்கிறது சமஷ்டி மனசோட சம்பந்தம் வச்சால் அதில் இருக்கிற சக்தியெல்லாம் நம்ம கிரகிக்க முடியும் ஆனால் मिथ्या, நித்யா ஞாபகம் அதுவும் சம்சாரந்தான் கொஞ்சம் வரும் கொஞ்சம் வராது வரலையே வரலேன்னு கவலைப்படும் வந்தது வந்துடுதுன்னா ஒரே குதி புதிக்க ஆரம்பிச்சுடும் ஆனால் இங்கே எதுக்கு இதை தத் பிரம்மா அந்த பிரம்மன் இல்லை ஹிரண்ய கர்ப்பனுக்கும் ஆதாரமான வியி சமஷ்டி ரஹித பிரம்மன் தத் பிரம்ம அகமிதி ஜாத்வா அந்த பிரம்மன் நான் என்று அறிந்து அறிந்தா மாத்திரம் போராது அந்த பிரம்மே நான் என்று அறிந்து அந்த அறிவிலேயே நிலை பெற்று சர்வ பந்தைகி பிரமுட்சியத்தே எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபடுகிறான் எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபடுகிறான் அந்த பந்தத்திலிருந்து அவன் அவனாவே என்ன சொல்கிறது விட்டு விலகிடுறோம் நாம தான் பிடிச்சுட்டுருக்கோம் நிறைய விஷயங்களை இப்போ பந்தம் நம்மளை பிடிச்சுட்டு இருக்கா நம்ம பந்தத்தை பிடிச்சுட்டுருக்கோம் சொல்லுங்க இப்போ குழந்தைகளை நம்ம இப்போ ஃபேமிலியை ஃபேமிலியில் அட்டாச்மெண்ட் நமக்கு இருக்கா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்மள்ட அட்டாச்மெண்ட் இருக்கா எல்லாம் பரஸ்பரம் சுவாமிஜி அப்படின்னு சொல்கிறீங்களா நஜ்மாவா யோசிச்சு பாருங்க தனியாக கேட்டு பாருங்க தெரியுது நீ போகிறதுனா ஆசிரமத்துக்கு போய்க்குவேன் அப்படி சொல்லி தான் நிறைய பேர் வந்திருக்கேன் எனக்கு தெரியும் எத்தனை நாள் ஒரு வாரம் தானா நான் வேணா இன்னொரு ரூபா வேணாலும் தரேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேணாலும் வச்சா போயிட்டு வாங்க சொல்லுவாங்களா இல்லையா இங்கேருந்து படுத்துகிற பாடு தாங்க முடியல எங்கேயா கோயிலுக்கு போயே குளத்துக்கு போயேன் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் உப உபதிரவம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களா இல்லை அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஏ நான் பெற்று வளர்த்த குழந்தை நீ என்னை பார்த்து இப்படி சொல்கிறீன்னு நீ என் வை அம்மாவும் தாயும் குழந்தையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வாயும் வயிறுந்தால் மாத்திரம் வேற ஏன்னா இமோஷன்ஸ் ஆல்சோ உணர்ச்சிகளும் வேறு தான் நம்ம வேறு விதமாக பேசுவோம் அவங்க ஒரு விதமாக ப்ரெசென்ட் பண்ணிட்டுருப்பான் அதனால் என்ன நான் சரி வளர்ந்தாச்சு தியாகேனைக்கு அமிர்தத்வமான நமக்கு விடுறதுக்கு மனசு வராது நமக்கு இங்கேயோ ஒரு பக்கம் ஒரு அபிமானம் விடாது சர்வ பந்தைகி பிரமுட்சது இந்த அகம் பிரம்மாஷ்மி ஞானத்தினால இந்த தன்னுணர்வு தன்னுணர்வால் இருக்கிற சம்சாரம் எல்லாத்துலேருந்தும் விடுபடுகிறான் தன்னுணர்வாவது பொது உணர்வாவது எந்த உணர்வை தவிர தனி என்றோ பொது என்றோ ஒன்றும் கிடையாது there there is no individual, தெர் இஸ் நோ இண்டிவிஜுவல் தெர் இஸ் நோ டோட்டல் டோட்டலும் இல்லை இண்டிவிஜுவலும் கிடையாது சைத்தன்யமே அவசிஷத்தே சர்வ பந்தைஹி பிரமுச்சியத்தே அடுத்த மந்திரம் பிரமுச்சியத்தைங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரேடியாக விட்டுவிடுறான் பிரமுச்சியத்தைனா பிரக்கரிஷேன முச்சியத்தை நன்றாகவே விடுபடுகிறான் ரொம்ப ஸ்ரத்தையோடு படித்தான்னா ஆசையோடு படித்தான்னா மோக்ஷம் வேணுங்கிற ஆசையோடு படித்தான்னா விஷயம் தெரிஞ்சதுன்னா நன்றாகவே விடுபட்டு விடுகிறான் திரிஷுமோகம் தேபியோலட்சி சின்மாத்தோஹம் சதாசிவ்ஷுமயோகியம் Namely, <to be> <Thursday of the night> त्रुषु भोक्ता न भोक्ता சதாவாமூனவா்ஸ்வப்ன சுஷுஅவஸைஹயோகம் ஏது போக்கியமாகவும் யாதொரு போக்யம் யாதொரு போக்கியம் யாதொரு போக்தா யாதொரு போகா போக்தா போக்யம் போக போக்தான்னு சொன்னால் அனுபவிக்கிறவன் போக்யம்னா அனுபவிக்கிறதுக்கான விஷயம் ஆப்ஜெக்ட் போக்தாங்கிறது சப்ஜெக்ட் போக்யங்கிறது ஆப்ஜெக்ட் அதனால் கிடைக்கக்கூடிய பேர் போக சுகமோக்கமோ சுகோக்தா துக்கபோக்தா சுகபோக்யம் துக்கபோக்யம் சுகபோகா துக்க போக போக எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன் சார் எக்ஸ்பீரியன்ஸ் மூணு சொல்றார் ஆஹ அனுபவிப்பவன் அனுபவிப்பதற்குரிய பொருள் அனுபவம் இந்த மூன்றுக்கும் வேறானவன் தேப்யோ விலக்ஷணா சுருக்கமாக சொன்ன ஐஎம் வீட்னஸ் ஆஃப் மை ஓன் இன்டிவிஜுவாலிட்டி ஐ ஆம் வீட்னஸ் ஆஃப் மை ஓன் இன்டிவிஜுவாலிட்டி எல்லாரும் விடுது உண்மைதானே அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் இப்போ நம்ம எல்லாருக்கும் இது இப்போ நான் சொல்கிற இந்த சென்டென்ஸை கம்யூனிகேட் பண்ணால் ஒரு ஒருத்தரும் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஐ ஆம் விட்னஸிங் மை own இன்டிவிஜுவாலிட்டி நான் என்னுடைய தன்னுணர்வை நானே அறியப்படும் பொருளாக அறிகிறேன் என்னுடைய தன்னுணர்வு தன்னுணர்வு என்ன அனுபவிப்பவன் அனுபவிக்கிறதுக்கு பொருள் அனுபவம் எல்லாம் அனுபவங்கிறது போக்திருத்தம் எதுனால அந்த கரணத்தோடு சேர்ந்தாதான் போக்தா மைண்டோட என்னை ஐடென்டிஃபை பண்ணிண்டா நான் என்ஜாயர் என்ஜாயரோ எக்ஸ்பீரியன்ஸரோ எக்ஸ்பீரியன்ஸர் பெஸ்ட்டு எக்ஸ்பீ மைண்டோட என்னை ஐடென்டிஃபை பண்ணிண்டா மனசோடு என்ன சேர்த்துண்டா நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறவனுக்கு பொருள் வேணுமே விஷயம் வேணுமே விஷயத்தை அனுபவிக்கிறவனுக்கு விஷய போக்தாவுக்கு விஷயம் வேணும் அப்புறம் அனுபவம் ஏற்படும் சுவாமியை நான் அனுபவிச்சுருக்கேன் ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்கேன் நான் துக்கத்தை அனுபவிச்சுருக்கேன் அப்படிங்கிற போது அனுபவிச்சுருக்கேன்னு நீ சொல்ற போது அனுபவிக்கிறவன் வேற அனுபவம் வேற அது மறக்க கூடாது இன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கேன் சுவாமின்னா நீ துக்கத்தில் இருக்க அப்படின்னா அவனுக்கு துக்கம் இன்னும் கூடலாம் இல்லையா நான் வந்து ஏதாவது மந்திரம் சொல்லி பரிகாரம் சொல்லுவார்னு பார்த்தா இவர் ஃபிலாசி பேசுகிறார்ப்பா அட்லீஸ்ட் ஃபிலாசபி பேசுகிறதுக்காக அவனுக்கு ஒரு ஆள் கிடைச்சான்னு சந்தோஷப்பட இப்போ நீ துக்கத்தில் இருக்கேன்னு சொன்னா நீ சுக்கத்தில் இருந்த இப்ப துக்கத்தில் இருக்கே இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னா ஏழரை வருஷமா ஏழரை வருஷம் துக்கத்திலேயேவா இருக்க போற நடக்குமாது முடியாது மனுஷன் துக்கத்திலேயே இருக்க முடியாது அதுக்கு வில்தான் துக்கம் வரும் அதாவது என்ன பேஸ்புக்கிற போது வீட்டை பார்க்கிற போது இதை பார்க்கிற போது சுகம் வருமோ துக்கம் வருமோ தெரியாது எதை நீ போத்தது ஆக போக்கியத்துக்கு விலட்சணம் தெரியுது நான் புஸ்தகத்தை பார்க்கிறேன்னா புத்தகத்துக்கு வேறானவன் நான் தெரியுது நான் புரியது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேற நான் புரியணுமே அனுபவிக்கப்படுற பொருளுக்கு வேறானவன் சுலபம் அனுபவிக்கிறவனுக்கு வேறானவன் ஏழரை சனி எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு வேறானவன் நான் என்று சொன்னால் என்ன பண்ண முடியும் ஏழரை சனி யாருக்கு இருக்கு இண்டிவிஜுவல் இருக்கா இண்டிவிஜுவலுக்கு இருக்கா பியூர் கான்ஷியஸ்னஸுக்கு இருக்கா போக்த்ரு போகிய போக விலக்ஷணா அதுதான் சொல்வேன் எத் பவேத் தேப்யோ விலக்ஷணா சாட்சி அதுக்கு விட்னஸ்ஸாக இருக்கேன் சின்மாத்ரோகம் அறிவுமயமாக நான் இருக்கிறேன் ஞானஸ்வரூப்போகம் அவேர்னஸ் இல்லாட்டி கான்சியஸ்னஸ் சின்மாத்ரோகம் மாத்திரம்னா என்ன அது மாத்திரம் தான் நான் நான் ஜீவாத்மாவே கிடையாது சின்மாத்ரோகம் அதில் இன்னொரு வார்த்தை அழகாக போடுற சதா சிவகா சதாசிவ யாரோ ஒரு சுவாமிஜி ஒரு ப்ரோக்ராம் வச்சுன்னு இருக்கார் சதாசிவோகம்னு சொன்னி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டணும் சதாசிவோகம் ப்ரோக்ராம் எல்லாரும் சதாசிவோ சதா சிவ எல்லாத்துக்குமே ஒரு பேர் கொடுத்தோம் சதா சிவன்னா என்ன சிவம்னா ஆனந்தம் சதா சிவன்னா என்ன அர்த்தம் சதா ஆனந்த நான் எப்பவும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கேன் இந்த துக்கம் அத்தியஸ்தம் இந்த சுகதுக்கெல்லாம் விஷய சுகம் விஷய துக்கமெல்லாம் அத்தியஸ்தம் கற்பிக்கப்பட்டது உண்மையிலேயே நான் சதா ஆனந்த ஸ்வரூபா சதா சிவகா அகம் சின்மாத்திரஹா சதா சிவா நான் எப்பொழுதும் ஆனந்தமான அறிவுபயமானவன் அது அப்படியே ஆன சதாசிவானா ஆனந்தம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறேன் எப்பொழுதும் ஞான ஸ்வரூபமாக இருக்கிறேன் அதுதான் உண்மை இதை தான் தியானம் பண்ணுறான் அதனால் இதெல்லாம் கிடையவே கிடையாது நான் பிறக்கவே இல்லை எல்லாம் வரப்போகிறது பார்ப்போம் அந்த ஸ்லோகம் எல்லாம் வரதே படிக்கலாம் இனிமேதான் முக்கியமான ஸ்லோகம் நான் சொன்னேன் இல்லையா அது வருகிறது மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியம் மையேவசாத்தம் மயிசர்வம் பிரதிஷ்டம் மயிசர்வம் லயம் யாதி தத்பிரயமஸ்மியம் இப்போ கயிறு பேசுறதுன்னு வச்சுப்போமே ஒரு கயிறு கயிறு பேசுகிறது கயிறு என்ன சொல்கிறது என் மீது தான் பாம்பு தோன்றியது என் மீது தான் பாம்பு இருந்தது என் பாம்பு ஒடுங்கி விட்டது ஆக பாம்பு தோன்றியது பாம்பு இருந்தது பாம்பு ஒடுங்கி விட்டது உண்மையாக இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் கயிறு பாம்பு உதாரணம் அப்புறம் இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக சொல்கிறேன் தங்கம் பேசுகிறது என் மீதே நகைகள் தோன்றின என் மீதே நகைகள் இருந்தன பாட்டி வச்சிருக்கிற போது இருந்த நகையை மாற்றி பேத்தி மாற்றி விட்டா பாட்டி வச்சுருந்த தங்கம் பாட்டி வந்து பர்மனெண்ட்டு கிடையாது ஜுவல்ஸு பரம்பரை பரம்பரையாக பர்மனென்ட் அது கூட நித்தியமாக இருக்குது பாட்டியோட பாட்டி போட்டுருந்த நகை இப்படியே பரம்பரை பரம்பரையாக இன்னும் கடைக்கு போகாமல் எங்கள் காற்றுலேயே இருக்குது மாற்றி மாற்றி பண்ணுறாங்க நகைகள்லாம் பண்ணுறோம் அது மாதிரி இப்போ தண்ணீர் பேசுறது என்னிடத்திலேயே ஏராளமான அலைகள் தோன்றி என்னிடத்திலேயே அலைகள் நிலை பெற்றிருந்தன என்னிடத்திலேயே அலைகள் ஒடுங்கிவிட்டன சிருஷ்டிகாரணம் என்னது சிருஷ்டிகாரணம் ஜலம் ஸ்திதி காரணம் ஜலம் லய காரணம் ஜலம் சிருஷ்டி காரணம் ஸ்வர்ணம் அப்படி சொல்லலாம் இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இந்த திருஷ்டாந்தத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அதாவது இல்லவே இல்லாத உலகம் தோன்றி இருந்து ஒடுங்கிறது கயிறு பாம்பு உதாரணத்தில் இல்லவே இல்லாத பாம்பு இருந்து இருந் இருக்கிற மாதிரி இருந்து மடங்கிடும் இல்லையா கயிறுல பாம்பு மூணு காலத்துலேயும் இருந்ததோ இல்லை ஆனால் மண்ணில் குடம் நடுவில் ஒரு காலத்தில் இருக்கும் இந்த அத்வைத இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் முதல்ல பாடம் படிக்கிறதுக்காக வேண்டி மண்ணு குடம் உதாரணம் தங்க நகை உதாரணமெல்லாம் சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே நம்முடைய அபிப்பிராயம் இந்த ஜெகத் இல்லவே இல்லை நம்ம அபிப்பிராயம் இதுதான் கயிறு பாம்பு உதாரணம்தான் அத்வைத சித்தாந்தத்தில் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆனால் அது வந்து எடுத்தவுடனே புரியாது இந்த மண்ணு குடம் உதாரணம் அப்புறம் மண்ணு குடம் உதாரணம் தங்கன் நகை உதாரணம் ஜலம் சமுத்திரம் உதாரணம் இதுக்கு பேர் பிரம்ம பரிணாமவாதம்னு பேர் பிரம்ம பரிணாமவாதம்னு இத நம்ம ஒரு இடத்துல ஒத்துப்போம் ஆரம்பத்தில் பாடம் நடத்துறதுக்காக அக்செப்ட் பண்ணுவோம் அப்புறம் அடுத்த பாடம் என்னன்னா யார் சொன்னால் இந்த பிரபஞ்சம் தோன்றித்து இருந்தது போச்சுன்னு சொல்லி எல்லாம் என்னதுன்னா மாயக்காட்சி அப்படி சொல்லி எப்படி பாம்பு மூணு காலத்துலேயும் நீ பாம்பை தரிசனம் பண்ணுற போதும் பாம்பு கிடையாது பாம்பை நீ பார்த்துட்டுருக்கிற போதும் பாம்பு கிடையாது தங்க நகை உதாரணத்தில் நகையாக இருக்கிற போதும் தங்கமாக இருக்குது அதனால தான் அந்த சமகால தரிசனம் சொல்கிறோம் புரியறதுக்கா நகையாக இருந்தாலும் தங்கம் மாறுறதில்லை தங்கம் மாறாமல் நகையாக காட்சி அளிக்கிறது மண்ணு மாறாமல் குடமாக பாத்திரங்களாக காட்சி அளிக்கிறது ஆனால் கயிறு மாறாமல் பாம்பாக காட்சி அளிக்கிறதுன்னு சொல்லுவோமா அதே மாதிரி காணல் நீர் மிராஜ் வாட்டர் இந்த எக்ஸாம்பிள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் இதெல்லாம் சாஸ்திர பிரமாணத்துக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது ஆக முதல்ல காரணக்காரியத்தை சொல்லி அப்புறம் காரணக்காரியத்தையும் நிஷேதம் பண்ணுறோம் ஆகையினால் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே சொல்லிருக்கேன் இதை ஆஹா மையேவ சகலம் ஜாத்தம்னா நீங்கள் வந்து தங்கம் உதாரணமோ மண் உதாரணமோ அந்த காலத்தில் ரொம்ப சிம்பிள் லைஃப் அதனால மண்ணை சொல்லின்றேன் த மிருத் கொஞ்சம் இப்போ வந்து ஹை லைஃபாக இருந்ததுன்னா சொர்ண ஆபரணத்தை சொல்லலாம் பரவாயில்ல தங்க நகை உதாரணம் சொன்னாலும் சரி மண்ணு குடம் உதாரணம் சொன்னாலும் சரி இந்த உதாரணத்தில் என்ன இருக்குன்னா காரணக்காரிய சம்பந்தம் இருக்குது காரணக்காரிய சம்பந்தம் இருக்குது இப்போ கயிறு காரணம் பாம்பு காரியம்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஆ காரணக்காரிய விலட்சணத்துக்கு கயிறு திருஷ்டாந்தம் காரணமும் இல்லை காரியமில்லை பாடம் நடத்துகிறதுக்காக சொல்கிறோம் தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் குடம் மண்ணு உதாரணத்தையும் நீக்கி கயிறு பாம்பு உதாரணத்துல தான் பூர்த்தி பண்ணணும் அப்போ தான் அத்வைத சித்தாந்தம் கிளியராக பூர்த்தி ஆகுறதுன்னு அர்த்தம் அதனால தான் கௌடபாதாச்சாரியர் இந்த காரணக்காரியமே வாழ்ந்தாங்கிறார் அது சத்காரணம் சத்யவாதம் அசத்காரியவாதம் இதெல்லாம் விசாரம் பண்ணி கடைசியில் கௌடபாதாச்சாரியர் சொல்கிறார் இது எப்படி சொன்னாலும் சரி வராது ஆகையினால ந கஷ்டி ஜாயத்தை ஜீவா சம்பவோஸ் ந வித்தியே ஏ தத்தது உத்தமம் சத்யம் எத்த கிச்சின்ன வித்தியத்தை பிரம்மையவ சத்யம் ஜகன் மித்யா ஜீவோ பிரம்மையவ நாபரா அனேன வேத்தியம் சச்சாஸ்திரம் इति வேதாந்த டிண்டிமஹா சரி இந்த மந்த் இந்த ஸ்லோகத்துக்கு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னென்ன மையேவ சகலம் ஜாதம் ஏன் இவ்வளோ இழுக்கிறாள் சுவாமிஜின்னு சுவாமியே சரணமையப்பா மையேவ சகலம் ஜாதம்னா எங்கிட்ட இருந்து தான் இத்தனை ப்ராப்ளமும் ஸ்டார்ட் இந்த ப்ராப்ளம் அத்தனையும் சஸ்டெயின் பண்ணுறதும் எங்கிட்டே தான் அப்புறம் என்ன பண்ணுறதுனா மையேவ லயம் வியாதி ஆல் ப்ராப்ளம்ஸ் நான் தான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணினேன் நான் தான் அதெல்லாம் சஸ்டெயின் பண்ணும்படி பார்த்துட்டேன் அப்புறம் கடைசியில் நான் தான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் விட்ரா பண்ணுட்டேன் அதுதான் இங்கே சொல்கிறார் எல்லா சிருஷ்டி காரணம் முதல்ல கடவுளை சொல்லியிருந்தோம் எல்லாம் இறைவனிடத்திலிருந்தே வந்தது எதோவா இமாத்தான ஜாயன் ஏன ஜாத்தி ஜீவந்தி எத்ரய்தபிசம்விசந்தி தத் விஜிஞ்ஞாசஸ்வ திரமேதி அப்புறம் சதபோதப்பேதால இருக்கு அப்புறம் என்ன ஆனந்தோ பிரம்மே திவ்யாத் இங்கெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுற எனக்கு கவனிச்சு பாருங்க ஆனந்தோ பிரம்மே திவ்யாத் இப்படி இந்த எதோவா இம் மந்திரலஞ்ச புரியும் எமூத்தி ஜாயன் எண்ண ஜாத்தீவன் எப்பயன் அசம்விசந்தி தஜிஞாசஸ்வ திரேதி அச்ச அப்புறம் வந்த அண்ணம் ப்ரே திஜாத் பிராணோர்த்தி வியாநாத் மனோ திஜாநம்ிரஜா ஆனந்தோரே திஜாத் ஆனந்த ஆமா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ச ஏகா சய ஏவம் வித்து இங்கெல்லாமும் சுற்றுவோம் அதுதான் வேத மந்திரங்களோட மகிமை வேத மந்திரங்களை நல்லா ஞாபகம் வச்சுருந்தா இங்கேருந்து அங்கே கனெக்ட் பண்ணி தான் ஏக வாக்கியத்தான்னு பேர் எங்கேயோ இருக்குது பிரம்மானந்தவல்லியில் இருக்கிற ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா இங்கே இருக்கக்கூடிய தத்்பிரம தத்ம விஜிசஸ்வ தத் பிரம்மேதி அப்புறம் ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் ஆனந்த ஆத்மா பிரம்மபுட்சம் பிரதிஷ்ட அப்புறம் ச ஏ ஏ ச ஏகா ஆனந்தமயமாத்மான உபசங்கிராமதி ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் இப்படியெல்லாம் மந்திரங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் நான் சொல்கிறதே புரியும் கேட்குற ஸ்டூடெண்ட்டுக்கும் மந்திரம் ஞாபகம் இருந்தால் நான் சொல்கிற கனெக்ஷன்லாம் புரியும் இப்போ எப்படி அழகா எல்லாத்தையும் ஐக்கியம் என்றது உபனிஷத் அப்படி தெரியும் ஆ எல்லாம் ஈஸ்வரங்கிட்டிருந்து வந்ததுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அப்படி சொல்ல மாட்டேன் பிரம்மன் வேற நான் வேற கிடையாது ஆகையினால என்னிடத்திலிருந்து வந்தது என்னை சார்ந்திருக்கக்கூடிய மாயா சக்தி என்னிடத்தில் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணுகிறாள் மமயோனிர் மகத்பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம் சம்பவ भवति பாரத கிருஷ்ணர் எங்கெல்லாம் நான் தன்னை சொல்லின்றாரோ அதை நான் சொல்லலாம் தப்பு இல்லை என்ன இந்த மந்திரம் அப்படி இருக்கு கிருஷ்ணர் தங்க தன்னை தானே சொல்றார் மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவியக்த மூர்த்தினா அப்படின்னு கிருஷ்ணர் மாத்தம்தான் சொல்லலாமா நான் சொல்லப்படாத இந்த மந்திரம் எனக்கு பிரமாணம் கிருஷ்ணர் என்ன சொல்றார் நான் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேங்கிறார் அப்ப கிருஷ்ணர் என்ன மீனிங்ல சொல்றார் கான்சியஸ்னஸ்ங்கிற மீனிங்ல சொல்றார் உணர்வுங்கிற அர்த்தத்துல பகவான் சொல்றார் மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவியக்த மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வஸ்திதா பூதானி பசியமே யோகமைஸ்வரம் கிருஷ்ணர் எங்கெல்லாம் நான் நான் தன்னை பத்தி சொல்லிட்டாரோ என்னால் சொன்னாரோ நான் என்னால் அகம் சர்வச பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் ஏன் நான் சொல்லப்படாதான்னு நீ சொன்னால் உனக்கு நரகங்கிறான் துவத்தி நம்மளை பார்த்து உடனே சொல்கிறான் நம்மளை பார்த்து மத்த சர்வம் பிரவர்த்ததேன்னு கிருஷ்ணர் மாத்திரம்தான் சொல்லலாமா நானும் சொல்கிறேன் வா அப்படின்னா சொன்னேன் ஞாபக உச்சுக்கோ ஸ்பெஷல் நரகம் ரெடியாக இருக்கு அத்வைதத்தை உபதேசம் பண்ணுற குருக்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் நரகங்கிறான் அதாவது அத்வைதம் கேட்குறவனுக்கு இருக்கிற நரகம் இருக்கு அந்த நரகத்தை விட இந்த அத்வைதத்தை எடுத்து உட்கார்ந்து டீச் பண்ணுறார் பாருங்கோ அவருக்கு விசேஷமான நரகம் கிடைக்க போகிறதுங்கிறான் அதில் அவனுக்கு என்ன சந்தோஷம் பாருங்களேன் அப்படின்னு அதுக்குன்னு அவன் ஒரு புஷனாக எழுதிட்டான் எதே சொல்லிடு இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அவ்வளவு முக்கியமான ஸ்லோகம் மையேவ சகலம் ஜாத்தம் ஈஸ்வரன் கடவுளை வந்து காரணம்னு சொல்லலை ஜகத்காரணம் கிம் அப்படின்னா ஜகத்காரணம் அகமேவ இந்த சிருஷ்டி ஸ்திதிலய காரணம் அகமேவ மையேவ சகலம் ஜாதம், மையேவ மையேவ இல்லை மையேவ சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ சர்வம் லயம் ஜாதி அந்த ஏவகாரத்தை எல்லாத்திலையும் சப்ளை பண்ணிக்கணும் என்னிடத்திலிருந்து தான் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன தோன்றுகின்றன என்னிடத்தில் தான் எல்லாம் நிலை பெற்றிருக்கின்றன தங்கத்தில் நகை போல நான் சொல்லணும் தங்கத்தில் நகை போல மண்ணில் போல. நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் கயிறு பாம்பு சொல்லி வச்சுருக்கேன் இந்த காண்டெக்டில் அதை சொல்ல முடியும் எப்படி மண்ணு பேசுகிற போது எங்கிட்ட தான் ஏகப்பட்ட மண் பாத்திரங்கள் உருவாயிருக்குன்னு சொல்கிறதோ தங்கம் எப்படி சொல்கிறதோ தண்ணீர் எப்படி சொல்கிறதோ ஒரு நூல் சொல்லலாம் எங்கிட்டருந்து தான் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு வந்திருக்குன்னு சொல்லலாம் அது மாதிரி உணர்வை சார்ந்தே உணரப்படுபவைகள் தோன்றின உணர்வை சார்ந்தே உணரப்படுபவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன உணர்வை சார்ந்தே உணரப்படு பொருள்கள் உணர்விலேயே ஒடுங்குகின்றன உணர்விலேயே தோன்றி உணர்விலேயே இருந்து உணர்விலேயே ஒடுங்குகின்றன நான் அந்த உணர்வாகவே இருக்கிறேன் நீயும் அந்த என்னது எல்லாம் அந்த உணர்வு இப்போ நான் எல்லாம் எங்கிட்டிருந்தே வந்திருக்குங்கிற போது நான் பார்க்குறவங்களாம் யாரு என்னிடமிருந்தே அனைத்தும் தோன்றி இருக்கின்றனங்கிற போது யாருண்ணா நான் தான் நான் பார்க்கிறதெல்லாம் யாருண்ணா என்னையே தான் பார்க்குறேன் ஆக என்னையே தான் நான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷனாக பார்க்குறேன் அத்வைத்தந்தான் தன்னையே துவைத்தமாக பார்க்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும் அதனால கடைசியில் முடிக்கிற போது என்ன சொல்றாரு தத்து பிரம்ம எப்படிப்பட்ட பிரம்மன்னா அத்வயம் பிரம்ம ஜீவ ஜெகத் ஜீவ ஜெகத் ரஹிதம் பிரம்ம ஜீவேஸ்வர ஜெகத் ரஹிதம் பிரம்ம அத்வயம் பிரம்மன்னா என்ன அர்த்தம் இரண்டற்ற பிரம்மன்னா இரண்டுன்னா என்னன்னா பிரம்மத்துக்கு அந்நியமா ஜெகத்திற்கு ஜீவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கிடையாது ஜத்னமா ஜ ஜீவர்களோ ஜத்தோ கிடையாது அதுதான் இங்க சொல் அத்வயம் பிரம்ம ஜீவேஸ்வர ரஹிதம் பிரம்ம அத்வயம் இஸ்இல் டு ஜீவேஸ்வர ஜெகத் ரஹிதம் பிரம்ம ஜீவேஸ்வர ஜெகத் அனத்தியஸ்தம் பிரம்ம பிரம்ம அஹம் அஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இதுலதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் நான் இப்போ இண்டிவிஜுவலில் தான் நான் இருப்போ படித்து சொல்லிகிட்டு இருக்கிற போது நான் இன்டிவிஜுவாலிட்டியோடு தான் இருக்கேன் எல்லோரும் நிறைய பேர் தனித்தனியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம பேசுகிறது தனித்தனிங்கிறது உண்மை இல்லைங்கிற டாபிக் தனித்தனியாக உண்மை இல்லைங்கிற டாப்பிக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம எல்லோரும் தனித்தனியாக தான் இருந்துட்டுருக்கோம் அப்போ அது தனித்தனியாக இருந்துட்டு நான் தனித்தனியாக இல்லைங்கிறத எப்படி பேசுகிறோம் அப்படின்னா அப்படி சொல்லி ஆகணும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இது கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையில்லை விஷயம் புரிஞ்சாச்சுன்னா அப்புறம் இது தேவையில்லை அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்கிற வழக்கம் என்ன உதாரணம்னால் இப்போ நான் சொல்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறது எது வாய் வாய் சந்தோஷமாக இருக்கா மனசு சந்தோஷமாக இருக்கா இதை கேட்டாலே துக்கமாக இருக்கும் ஆக வாய் சந்தோஷமாக இருக்கா மனசு சந்தோஷமாக இருக்கான்னா சந்தோஷங்கிறது மனசை சார்ந்து ஆனால் அது சொல்கிறது எது அப்போ வாய் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாலும் சந்தோஷத்தை எதை குறிக்கும் இது மனசை தான் அது மாதிரி நாம் பிரம்மமாக இருக்கேன்னு இந்த தன்னுணர்வு சொன்னாலும் பிரம்ம எது பிரம்மத்தை குறிக்கும் எக்ஸாம்பிள் புரியிறதோ அது மாதிரி வாய் சொன்னாலும் மனசில் தான் சந்தோஷம் இருக்குங்கிறது புரிகிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக இருந்துட்டு நான் பிரம்மமாக இருக்கேன்னு சொன்னாலும் அந்த இண்டிவிஜுவலை குறிக்காது அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் ஒரு தன் இண்டிவிஜுவலாக இருந்துன்னு நான் பிரம்மமாக இருக்கேன்னு சொன்னாலும் அது அந்த இண்டிவிஜுவலை குறிக்காது பிரம்மத்தைத்தான் குறிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மையே வகலம் ஜாத்தம் மைய சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயஸ்மியகம் ஆகினால இந்த சிருஷ்டியை டோட்டலாக இக்னோர் பண்ணணும் சாரம் சம்சார நிவத்திக்கு என்ன சாதனம்னா சம்சார நிவத்திக்கு இந்த தன்னுணர்வையும் இந்த படைப்பையும் அளவுக்கு மீறி மதிக்கக்கூடாது அளவுக்கு மீறி மதிச்சா பரிகாரம் பண்ணிண்டே இருக்க வேண்டிதான் அளவுக்கு மீறி மதிக்கப்படாது ஏதோ அதுக்கு தர வேண்டிய மதிப்பை கொடுக்கணும் அளவுக்கு மீறி மதிக்க ஆரம்பித்தா இதெல்லாம் உண்மையாக ஆகிடும் அதனால் எப்போவும் ஹேண்டில் பண்ணுங்க ஐ ஹாவ் ப்ராப்ளம் ஐ ஆம் நாட் ப்ராப்ளம் இல்லையா சந்தேகமா ஐ ஹேவ் ப்ராப்ளம் i am not problem i am problem na i don't puriyudilla sandheyam illaye i have problem i am not problem apdi purinjadho prachane enak and situation la iruken overcome pannanum challenging ah irukku ip apdi illa alaga solra ip illa solra ummey sollitta nalladhan challenging apdi sollitta objective panra and the maturity la vandirukku அது ஒரு லெவலில் தான் எல்லாேருக்கும் வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஒரு குரூப்புக்கு வந்திருக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி அது ஒரு மெச்சூரிட்டி வர வர வரும் எனக்கு இப்போ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் நான் இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கேன் டிமானிட்டைசேஷன் ஆன உடனே ரொம்ப அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சொன்ன உடனே என்ன நான் இது சுச்சுவேஷன் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுதான் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் செல்வம் நிலையற்றது நிலையற்ற செல்வங்களை பெற்றால் நிலையான அறங்களை உடனே செய்து விடுகிறார் அதுவும் துறவரையில் சொல்லியிருக்கார் அதுதான் ஆச்சரியம் நிலையாமைங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார் அதாவது இந்த செல்வம் நிலையில்லாதது துறவரையில் ஏன்னு சொல்லணும் இதான் இல்ல இறத்துல சொல்லியிருக்கக்கூடாது சொல்லலை அப்போ என்ன தெரிகிறது அந்த காலத்துலேருந்தே துறவிக்கிட்ட பணம் வருதுன்னு தெரிகிறது ஆக நீ வந்து செல்வம் நிலை இல்லாதது அர்க்கா இயற்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் செல்வம் நிலையில்லாதது நிலையில்லாத செல்வத்தை பெற்றால் நிலையான புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய செயல்களை உடனே செய்துவிடு அப்படிங்கிற அதனால் நாங்கள் கடன் வாங்கியாவது புண்ணியம் பண்ணுவோமே தவிர கடனை வாங்கியாவது ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணுவோமே தவிர அதாவது பணத்தை வச்சுருந்து புண்ணியம் பண்ணால் உள்ளே சேர்த்து வைக்கிற பழக்கம் கிடையாது ஏதோ கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு பேர்கிட்ட எத்தனை பேர்கிட்ட சும்மா கிடைக்க தூங்குறது போனோம் அதை வாங்கி எடுத்து சுவாமிக்கு போடுற நகைன்னு போடுவோம் இல்லைப்போ நல்லாட்டி ஏழை ஜனங்களுக்கு எதாவது பள்ளிக்கூடத்துக்கு கொடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் யாருக்குண்டா நாளைக்கு இருப்போங்கிறது என்ன கேரண்டி அதனால் இப்போவே பண்ணிவிடு எதுக்கு எதை சொன்னோம்னா ஐ ஹாவ் ப்ராப்ளம் பிரச்சனையின் இந்த உண்மையை புரிஞ்சுண்டு வேடிக்கை பார்க்கணும் இந்த ஜகத்தை வேடிக்கை பார்க்கணும் தர்மமாக வேடிக்கை பார்க்கணும் நம்ம தர்மத்தை பண்ணின்னு இருக்கணும் விவகாரத்தில் ஈஸ்வர பக்தி நிறைய நமஸ்காரம் பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் உள்ளூர ஆழமாக இதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிற ஞானத்தோடு இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் அத்வைத சித்தாந்தத்தினுடைய முக்கியமான அம்சம் இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பத்தொன்பதாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே ஈஸ்வரனை சொல்லலை எல்லாம் கடவுளிடமிருந்தே வந்து கடவுளிடமே நிலை பெற்று ஒடுங்குகிறது நான் அந்த கடவுளுடைய அடிமை அப்படி சொல்லலை இங்கே என்ன சொல்லியிருக்கு எல்லாமே நான் என்னிடமிருந்தே தோன்றி என்னிடமே இருந்து என்னிடமே ஒடுங்குகிறது நான் அந்த இரண்டற்ற பிரம்மம் நானே எனக்கு அன்னியமா பிரம்மன் இல்லை அத்வயம் பிரம்ம அகம் அஸ்மி இது நிதித்தியாசனத்தை அடுத்த ஸ்லோகத்திலே சொல்வார் இருபது இருபத்தொன்னு இதிலெல்லாம் வருது சாயங்காலம் படிப்போம் ஓம் பதிரங்கருணே பிஸ்ருனு யாம தேவாஹ பதிரம் பசியே மாக்ஷபிர்ஜத்திரா ஸிரைரங்கை வாம்சியேமேவாயு நோவ்வா பூஷா விஷவே நரிஷ்டேமி நோஸஸ் ஓயேயனூ அனந்தமாண்ட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 ஹரி ஓம் ஆதிகுநாசஸ்மீ